நிறைய பேர் நீங்க புதுசா உட்கார்ந்துருக்கீங்க நான் கொஞ்சம் தொடக்கத்துலேருந்து இது வரைக்கும் சொன்னதை சொல்லிவிடுறேன் இவங்கெல்லாம் தொடர்ந்து பாஷங்கள்லாம் கேட்டுருக்கிறதுனால உங்களுக்கும் பரிச்சயம் இருக்கும் இருந்தாலும் நான் இதை வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த பிரம்மசூத்திரங்கிறது பகவான் பாதராயணர் வேதவியாசர் உபநிஷத்தினுடைய தாற்பரியத்தை நியாயமாக நிர்ணயம் பண்ணுறதுக்காக எழுதினது உபனிஷதங்களுக்கெல்லாம் தாற்பரியம் எதில் என்பது பற்றிய விசாரம் இருக்கிறது அதை வந்து தர்க்கபூர்வமாக தர்க்கபூர்வம்னு சொல்லுவோம் நியாயபூர்வம்னு சொல்லுவோம் லாஜிக்கல் சொல்லுவோம் இங்கிலீஷில் சொன்னால் யுக்தி பூர்வமாக இதுதான் வேதாந்த சாஸ்திரத்தோட தாற்பயம் அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்காக வேதவியாசர் வேதாந்த சூத்திரங்களை நான் இயற்றினார் இது ஐநூற்றி எண்பத்தஞ்சு சூத்திரம் இருக்கு அதில் நாங்கள் நாலு சூத்திரம் மாத்திரம் தான் விசாரித்துக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் கோர்ஸ்ல அதில் மூணு சூத்திரம் நாங்கள் முடித்தாச்சு நாலாவது சூத்திரம் ஆரம்பிக்கணும் இந்த முதல் மூணு சூத்திரத்துக்கு முதல்ல இப்போ பார்த்துருக்கிற சூத்திரங்கள் நாங்கள் அதாத்தோ பிரம்மஜிக்யாசா அதாத்தோ ஜென்மாத்தியசேதா அப்புறம் சாஸ்திர யோனித்வா அதுன்னு மூணு சூத்திரம் படிச்சிருக்கோம் பாஷ்யத்தோடு இந்த முதல் சூத்திரத்துக்கு சங்கராச்சாரியார் அத்தியாச பாஷ்யம்னு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார் அதாவது அத்தியாசத்தினுடைய அடிப்படையில் தான் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கு சம்சாரத்துக்கு காரணமே அத்தியாசம்தான் நம்ம வந்து தவறானதை கற்பனை பண்ணி வச்சுருக்கோம் அந்த அத்தியாசத்தை நீக்கணும் அந்த அத்தியாசத்தை நீக்கிறதுக்கு விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அத்தியாச பாஷ்யம்னு எழுதியிருக்கிறார் அதாவது நம்முடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நாம் புரிஞ்சுக்கல நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் பிரம்மன் தான் ஒரே பொருள் தான் அது ஆக இந்த ஆத்மாவை பிரம்மனாக புரிஞ்சு கொண்டோமே ஆனால் துக்க நிவர்த்தி ஏற்படும் ஆத்மாவை பிரம்மனாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மாவை பிரம்மனாக தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாரம் பண்ணணும் அதுவும் வேதாந்த சாஸ்திர வாக்கியங்களை விசாரம் பண்ணினாத்தான் ஆத்மாவை பூர்ணமான பிரம்மனாக புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக முதல் சூத்திரம் வர்றது இருதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் படித்தோம் அச்சங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறது எல்லாம் ஒன்று ஒன்று லாஜிக்கலாக அச்சங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்கிறதுன்னா பிறகுன்னு சொல்லணும் அச்சங்கிற சொல்லுக்கு எத்தனையோ அர்த்தம் இருந்தாலும் பிறகுங்கிற சொல்லத்தான் எடுத்துக்கணும்னு சங்கராச்சாரியார் அது ஏன் பிறகுன்னு சொல்லணுங்கிறது காரணம் சொல்கிறார் அச்சங்கிறதுக்கு ஆரம்பம்னு ஒரு அர்த்தம் இருக்குது மங்களம்னு ஒரு அர்த்தம் இருக்குது பிறகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த மூணு அர்த்தத்தில் எந்த அர்த்தம் எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது ஆரம்ப அர்த்தம்னு வேண்டாம் அதெல்லாம் அதில் அடங்கி போய்டுறது மங்களார்த்தமும் அப்படியே அடங்கி விடுகிறது அப்புறம் ஒரு கருத்துக்கு பிறகு இன்னொன்று சொல்கிறதுன்னு ஒன்று உண்டு அதுவும் கிடையாது அதனால் இங்கே வந்து அதங்கிறதுக்கு பிறகுன்னு அர்த்தத்தை நிர்ணயம் முதல்ல அதாங்கிற சப்தத்துக்கு பிறகுன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறத முதல்ல நிர்ணயம் பண்ணி பிறகுன்னு சொன்னால் எதுக்கு பிறகு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு வந்து வேதம் படித்த பிறகு அப்படின்னு அல்லது தர்மத்தை கடைபிடித்த பிறகு அப்படின்னு ஒரு அர்த்தம் இப்படிலாம் எடுத்துக்கலாமான்னு விச்சாரம் பண்ணி சங்கராச்சாரியர் வேதம் படித்த பிறகுங்கிறது ரெண்டு எல்லாம் பொதுவான விஷயம் அந்த அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது தர்மத்தை கடைபிடித்த பிறகுங்கிற அர்த்தமும் இங்கே பொருந்தாது அதனால் இங்கே அர்த்தம் என்னென்னு கேட்டால் பக்குவத்தை அடைந்த பிறகு சாதன சதுஷ்டையை அடைஞ்சதுக்கு பிறகுதான் சாதன சதுஷ்டைய சம்பத்தை அடைஞ்சதுக்கு பிறகுன்னு இங்கே அர்த்தம் சொல்லணும் மற்ற அர்த்தங்கள்லாம் சொல்லக்கூடாது பிறகுங்கிற அர்த்தம் நிர்ணயம் பண்ணப்பட்டு அப்புறம் அந்த பிறகுங்கிறது வந்து எதுக்கு பிறகுன்னு சொன்னால் வேதாந்தம் படிக்கிறதுக்கான யோக்கியத்தையை அடைஞ்ச பிறகு சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைஞ்ச பிறகு அப்படின்னு சொன்னார் அதுக்கு பல காரணங்களை எல்லாம் சொன்னார் சங்கராச்சாரம் முக்கியமாக என்ன சொன்னார்ன்னா பிறக்கிற போதே ஒருத்தன் வந்து இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியோடு இருக்கக்கூடும் அப்படிப்பட்டவனெல்லாம் நீ வந்து கர்மகாண்டத்தை அனுஷ்டித்த பிறகு தான் பண்ணணும்னு சொன்னியானா அது வேஸ்ட் தகுதி இல்லாதவன் இதுக்கு வந்தான்னு சொன்னால் வேதாந்தம் வேஸ்ட் தகுதி இருக்கிறவன் கர்மகாண்டத்தை அனுஷ்டானம் பண்ணால் அதுவும் வேஸ்ட் ஆக தகுதி இருக்கிறவன் இங்கே வந்து கர்மகாண்டத்தை சொல்லக்கூடாது கர்மகாண்ட அனுஷ்டானத்துக்கு அப்புறம் சொல்லக்கூடாது சாதன சதுஷ்டய சம்பத்தி தான் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நிர்ணயம் பண்ணினார் அப்புறம் சாதன சதுஷ்டய சம்பத்தியோட தன்மையெல்லாம் சொல்லி விவேக வைராக்கியங்களையெல்லாம் சொல்லி கொடு சொல்லி அதுக்கூட தன்மையெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு அர்த்தம் அப்புறம் வந்து பிரம்ம ஜிக்னாசா அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லுவார் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்டால் பிரம்மனுடைய லக்ஷணத்தை அடுத்த சூத்திரம் சொல்ல போகிறது அப்படின்னு சொல்லி பிரம்மங்கிற சப்தத்தை சொல்லிட்டு நிறுத்திட்டு பிரம்மனஹா ஜிக்னாசா பிரம்ம ஜிக்யாசா பிரம்மத்தை பற்றிய விசாரம் அப்படின்னு சொல்லி அதை வந்து கர்மணி ஷஷ்டியா சேஷ ஷஷ்டியானெல்லாம் விசாரம் பண்ணி கர்மணி ஷஷ்டிங்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் அதெல்லாம் சொல்லிவிட்டு ஆகவே விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஆக தகுதியை அடைந்த பிறகு அப்புறம் அதில் இன்னொன்று இருக்குது அத சப்தம் அதை நான் சொல்லலை கர்மத்தினால் மோக்ம் கிடைக்காது என்பது நிச்சயமாக தெரிந்து கொண்டு விட்டபடியால் பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும் அதை ாசா நாலு பதம் இருக்கு அதன்னு சொன்னால் பிறகு சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு பிறகு அத்தஹா கர்மனா மோக்ஷித்தி அபாவாத் கர்மத்தினால மோட்சம் சித்திக்காததுனால் அதெல்லாம் நிறைய காரணங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இங்கே சுருக்கமாக நான் உங்களுக்கு இந்த தொடங்கிறதுக்காக நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் பிரம்மன்னா பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும் தகுதியை அடைந்த ஒருவன் கர்மத்தினால் முக்தி கிடைக்காது என்பதை நன்கு தெரிந்து கொண்டு அகர்மஸ்வரூபமான பிரம்மத்தை ஆத்மஸ்வரூபமாக அறிந்து கொள்வதற்கு விசாரம் செய்ய வேண்டும் ஜிக்யாசாங்கிறதுக்கு விசாரம் அர்த்தம் ஜிக்னாசானா அரிய விருப்பம்னு அரிய விருப்பம் பொருள் என்னன்னா இங்க விசாரம்னு அர்த்தம் பண்ணிருக்கோம் ஆஹா ஜிக்யாசா சப்தத்துக்கு அர்த்தம் வந்து விசாரஹா பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவியா பிரம்ம விசாரகா கர்த்தவியா அப்படின்னு முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் படிச்சோம் சரி பிரம்மம் பிரம்மம்னு சொல்லுகிறீர்களே அந்த பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு என்ன லட்சணம் அந்த பிரம்மன் எப்படி இருக்கு அந்த பிரம்மன் எப்படி இருக்குன்னு சொல்றோமே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அடுத்த கேள்வி வந்ததுன்னா பிரம்மன் இருக்குங்கிறத முதல்ல நிரூபிக்கணும் பிரம்மன் இருக்குங்கிறதையே நிரூபிக்காம பிரம்மனை பிரம்மத்தை விசாரம் பண்ணணும் பிரம்மத்தை விசாரம் பண்ணணும் அது பொருந்தாது இருக்கிற ஒண்ணத்தான் வி தெரிஞ்சிருக்கிற ஒன்றை தான் விசாரம் பண்ணணும் அதுலேயும் நிறைய கேள்வி ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் அதை என்னத்துக்கு விசாரம் பண்ணணும் தெரியாததாக இருந்தால் அது விசாரம் பண்ண முடியுமா இப்படின்னா நிறைய கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது அதுக்குள்ளே தெரியாததாக இருந்தால் அதை விசாரம் பண்ண முடியாது தெரிஞ்சிருந்தால் என்னத்துக்கு ஏன் விசாரம் பண்ணணும் அப்போ என்ன கேள்வினா அது தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கப்பா அறகுறையாக தெரிஞ்சிருக்கு நான் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் நான் பிரம்மனாக இருக்கேன்னு யாருக்கும் தெரியலை ஆகையினால் நான் இருக்கேங்கிறது தெரிஞ்சிருக்கு நான் பிரம்மனாக இருக்கேங்கிறது தெரியலை ஆகையினால் விசாரம் பண்ணணும் இதெல்லாம் நடுவில் சொல்லப்பட்டது இப்போ பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு பிரம்மத்தோட லக்ஷணம் சொல்லணும் பிரம்மத்துக்கு பிரமாணம் சொல்லணும் பிரம்ம லக்ஷணமும் பிரம்மத்துக்கு பிரமாணமும் சொல்லலைன்னு சொன்னா பிரம்மம் இருக்குங்கிறத நிரூபிக்க முடியாம போயிடும் இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கு லட்சணமும் பிரமாணத்தையும் அடுத்த ரெண்டு சூத்திரம் சொல்ற ஜென்மாத்தியசிய யதகாங்கிற அடுத்த சூத்திரமானது பிரம்மன் பிரம்மன் இருக்குங்கிறதுக்கு லட்சணம் சொல்றது ரெண்டாவது சூத்திரம் வந்து ஜென்மாத்தியசிய யதா அப்படின்னு சொல்லி பிரம்மனை வந்து ஜகத்துக்கு காரணமா சொல்றது பிரம்ம அஸ்தி தடஸ்த லட்சணம் சொல்லுவோம் சத்தியம் அனந்தம் பிரம்மெல்லாம் உபனிஷத்துல சொல்லி இருக்கு ஆனா இங்க வந்து பிரம்மசூத்திரர் தடஸ்த லட்சணத்தை சொல்லித்தான் முதல்ல சொல்றார் அ அஸ்தி பிரம்ம ஜகாரணத்துவாத் பிரம்மம் இருக்குது ஜகத்துக்கு காரணமாக இருப்பதால் அப்படின்னு ரொம்ப நேரம் அதுக்கும் விசாரம் எல்லாம் பண்ணி அதுக்கு வந்து உபனிஷத்துலேருந்து மந்திரங்களை எல்லாம் எல்லாமே ஒரு ஒரு சூத்திரமும் வேத மந்திரத்தோடு கனெக்டானது தான் முதல் மந்த் முதல் சூத்திரம் வந்து தத்விஜிசஸ்வ அப்படின்னு பிருகுவல்லி மந்திரத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கு சோன் வேஷ்டவியா தத் விஜிஜாசித்தவியான்னு இன்னொரு சாந்தோக்கிய வாக்கியத்தை எல்லாம் மனசில் தான் பேசியிருக்கு அதே மாதிரி அடுத்த சூத்திரமும் என்ன சொல்லுகிறதுனா எதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே ஏனஜாத்தானி ஜீவந்தி எப்ரையந்தபிசம்விசந்தி அப்படிங்கிற மந்திரத்தை மனசில் வச்சு தான் அடுத்த மந்திரம் அடுத்த சூத்திரமும் பேசுகிறது எல்லா சூத்திரத்துக்கும் மந்திரத்தோட கனெக்ஷன் இருக்கு தொடர்பு இருக்கு சம்பந்தம் இருக்கு எல்லா சூத்ர எல்லா சூத்திரத்துக்கும் மந்திரத்தோட சம்பந்தம் இருக்கு அதனால இரண்டாவது சூத்திரம் வந்து ஜகத் காரணம் பிரம்மா சொல்லி ஜன்மாதி அஸ்ய எதா தத் பிரம்மன இந்த ஜகதா ஜகத்துக்கு ஜன்ம ஆதி ஜென்மம் முதலானத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது எதா எதனிடம் இருந்தோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்லி பிரம்மத்தை சொல்கிறதுக்கு காரியலிங்கக அனுமானம் இந்த காரியத்தை வச்சு காரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சூத்திரம் சொல்லப்பட்டு ஆனால் அந்த சூத்திரம் வெறுமனே தானாக நிற்கலை சுதந்திரமாக நிற்கலை அது வெறும் அனுமான பிரமாணத்தினால் மாத்திரம் நாம் அதை நிரூபணம் அதை சாஸ்திரப்பிரமாணத்தோடு தான் அது நிரூபணம் பண்ணுறோம் அனுமானத்தில் நிறைய தோஷங்கள்லாம் இருக்குது நிறைய குறைகளெல்லாம் அனுமானத்தில் உண்டு அனுமானத்தை அனுமானத்துக்கு ஆத் ரொம்ப ஆத்தன்டிக் பர்சன்லாம் நையாய்கர்கள் அந்த நையாயிக்கை மற்றப்படி பார்த்தாலே அந்த இந்த அனுமானங்களெல்லாம் வந்து ஈஸ்வரனுக்கு பொருந்த மாட்டேங்கிறது அதுக்காக வேண்டி பிரமாணம் செல்ல வேண்டி இருக்கு அடுத்த சூத்திரம் சாஸ்திர யோனித்வாத் ஒரு வஸ்து இருக்குங்கிறதுக்கு லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வஸ்து இருக்குங்கிறதுக்கு என்னென்னா அதுக்கு ஒரு லக்ஷணம் சொல்லணும் அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்லணும் இப்போ வந்து வேப்ப மரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு சொல்லணும் இந்த மாதிரி அங்கே இருக்கு நேரம் காமிச்சாலும் சொல்லணும் இல்லாட்டி அந்த காருக்கு போய் க பக்கத்தில் இருக்கிற பாரு ஒரு மரம் அதுக்கு பேர் தான் வேப்ப மரம்னு சொல்லணும் அப்படி சொல்லி அது தடஸ்த லக்ஷம் இந்த பேர் அங்கே ஒரு ஒரு மேடை இருக்கே அங்கே நடுப்புற ஒரு மரம் இருக்குது பற்றியா அதுதான் இப்போ வேப்பமரம்னு அப்போ பார்க்குறான் அது எதனால் தெரிஞ்சுக்கிறேன்னா கண்ணால் தான் தெரிஞ்சுக்கிறேன் கண்ணு எனக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குற ஒரு ஒரு லட்சணத்தை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கிறது ஆ லக்ஷணப் பிரமாணாபியான் வஸ்து சித்தி அந்த லக்ஷண பிரமாணத்தினால வஸ்து இருக்குங்கிறத சொல்கிற சொல்கிற மாதிரி இங்கேயும் தடஸ்த லக்ஷணத்தினால பிரம்மனை சொல்லி அந்த தடஸ்த லட்சணத்தை ஒருவேளை கேவல அனுமானம் தர்க்கம்னு நினைச்சுடக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த சூத்திரம் சொல்லப்பட்டது சாஸ்திர யோனித்வாத் சாஸ்திர யோனித்வாத் இதை வந்து சாஸ்திர சாஸ்திர பிரமாண கத்வாத் ரெண்டு அர்த்தம் சொன்னோம் சாஸ்திரத்தையும் அவர் உண்டு பண்ணி இருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னோம் சாஸ்திர பிரமாணத்தினால அவரை தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் பிரம்ம லக்ஷண சூத்திரம் ரெண்டாவது சூத்திரம் பிரம்ம பிரமாண சூத்திரம் மூணாவது சூத்திரம் பிரம்மத்தை விசாரம் பண்ணணும்னு சொன்னது முதல் சூத்திரம் பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு லக்ஷணம் சொன்னது ரெண்டாவது சூத்திரம் பிரம்மத்தை இரு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் சாஸ்திரம் மட்டும்தான் ஆனால் கேவல சாஸ்திரம் இல்லை அதையும் நம்ம சொல்லிட்டோம் இந்த நையாயிக்க மதமெல்லாம் வந்து வைசேஷிகர்கள் அவர்கள்லாம் வந்து அனுமான பிரதானவாதினா அவங்களாம் அனுமானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க சாஸ்திரத்தை அனு அவங்க ஒரு சித்தாந்தத்தை தீர்மானம் பண்ணி அதுக்கு எங்கேயா சாஸ்திரத்தில் வாக்கியம் இருந்தால் எடுத்துப்பாங்க சாஸ்திரத்தினுடைய தாற்பரியம் என்னன்னு அவங்க பார்க்குறது கிடையாது அது நியாய மதமாக இருக்கட்டும் வைசேஷிக மதமாக இருக்கட்டும் சாங்கிய மதமாக இருக்கட்டும் யோக மதமாக இருக்கட்டும் இந்த நாலு மதங்களுமே அனுமான பிரதானத்தை அனுமானத்தை பிரதானமாக கொண்டவர் இந்த ரேஷனல் திங்கிங் தான் அவங்களுக்கு அந்த யுக்தியை ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணி அதுக்கு சப்போர்ட்டாக சாஸ்திரத்தை எடுத்துக்கிறது பூர்வமீமாசகர்கள் நேர்மாறு அவங்க என்னென்னா அனுமானம் வந்து அவங்களுக்கெல்லாம் அப்பிரதானம் சாஸ்திரம்தான் பிரதானம் வேதத்தில் சொல்லியிருக்கு இதை பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப லாஜிக் தேவையில்லை ஏதாவது ஒரு கஷ்டமான சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் லாஜிக் வச்சுப்பாங்களே தவிர அவங்களுக்கு வந்து முக்கியமாக யுக்தி தேவையில்லை கர்மகாண்டிகளுக்கு பூர்வமீமாசகர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால் மற்ற நாலு பேரை நான் அனுமான பிரதானவாதிகள்னு சொல்லிட்டேன் யார் நையாயக்கர்கள் வைசேஷிகர்கள் சாங்கியர்கள் யோகிகள் இவங்க எல்லாம் அனுமான பிரதானவாதிகள் ஸ்ருதி பிரதானம் கிடையாது அவங்களுக்கு ஆனால் அவங்களாம் தான் நாஸ்திக மதம் கேட்கவேண்டாம் அது அனுமானம்தான் நாஸ்திக மதத்துக்கும் முக்கியமான பிரமாணம் அனுமானம் எல்லாமே பிரத்யத்தை அடிப்படையாக கொண்டது அது ரொம்ப முக்கியம் அனுமானம் எல்லாமத்தியக்ஷத்தை கொண்டது பிரத்யக்ஷமா இல்லாத ஒண்ண அனுமானம் பண்றதுங்கிறது சரி வராது அப்ப பிரம்மன் இருக்குங்கிறது என்ன பிரத்ய பிரமாணம் பிரம்மம் இருக்குங்கிறது ஒரு பிரத்யாட்ச பிரமாணமும் கிடையாது அதனால அனுமானத்தினால வந்து நாம பிரம்மத்தை சித்தாந்தம் பண்ண முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால சாஸ்திரம் பிரமாணம் ஆனால் கேவல சாஸ்திரம் பிரமாணம் இல்லை தர்க்கத்தோடு கூடின சாஸ்திரம் தான் கடைசியில் நம்ம பார்த்துருக்கோம் அது கடைசியில் அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம் அதாவது இதில் ரெண்டாவது சூத்திரத்தில் சத்சுத்து வேதாந்த வாக்கியஷு ஜகத ஜன்மாதி காரணவாதிஷு தது அத்திரதார அனுமானமபி வேதாந்த வாக்கிய அவரோதி பிரமாணம் ியுத்தஹாய தக்கிய அபியுபேதா தித்தவியோ மந்திய மந்தவியங்கிறது தர்க்கம் ரொம்ப அவசியங்கிறது காட்டுகிறது மனனத்துக்கு நம்ம என்ன லக்ஷணம் சொல்கிறோம் சாதாரணமாக மனனத்துக்கு லட்சணம் சொல்கிறதே வந்து யுக்திபூர்வகம்சயநிவத்தி மனநம் அப்படின்னு மனனத்துக்கு லட்சணமே சொல்கிறோம் யுக்திபூர்வமாக சந்தேகத்தை நீக்கிக்கிறதுக்கு பேர் தான் மனனம்னு பேரும் ஆயினால் இந்த வேதாந்த சாஸ்திரத்தில் ஸ்ருதிக்கும் தர்க்கத்துக்கும் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் ட ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் ஸ்ருதி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் ஸ்ருதியை புரிஞ்சுக்கிறதுக்கான தர்க்கம் தான் இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் அதாவது கர்மகாண்டிகளுக்கெல்லாம் வந்து தர்க்கம் தேவையில்லை ரொம்ப ரொம்ப குறைவு ஒன்னு ரெண்டு நமக்கும் சாஸ்திர வாக்கியம் தான் பிரம்மன் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் தான் ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தர்க்கம் நமக்கு பிரமாணம் அதனால கேவல தர்க்கத்தினால பிரம்ம அஸ்தித்வத்தை நிரூபணம் பண்ணினா அது வந்து அவங்க உதாரணம் ஒன்று சொல்லணும்னா தார்க்கிகர்கள்லாம் வந்து ஈஸ்வரனை சர்வஜம்னு சொல்கிறாங்க ஒரு இது ஒரு இது ஈஸ்வரனை சர்வஜம்னு சொல்லுகிறார்கள் ஆனால் அவங்களுடைய மதத்திலே ஒரு கோளாறு என்ன கேட்டால் ஞானம் மனோஜன்யம்னு சொல்கிறாங்க ஞானம் மனோஜன்யம் ஞானம்ங்கிறது மனசிலருந்து உண்டாகிறது அப்படிங்கிற ஞானம் மனசிலேருந்து உண்டாகிறதுன்னு சொல்கிற அவர்கள் ஈஸ்வரனை வந்து சர்வஜன் சொல்லுகிறாரு ஆனா ஈஸ்வரனுக்கு மனசு கிடையாதுன்னுட்டான் ஈஸ்வரனுக்கு மனசு கிடையாது அசரீரம் அப்படின்னுட்டான் மனசு இல்லாத ஈஸ்வரனுக்கு எப்படிப்பா ஞானம் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பதில் கிடையாது ஆகையினால இதுல என்ன தெரியுறதுன்னு கேட்டா தர்க்கசாஸ்திரத்தில் வந்து நிறைய தர்க்கசிய அப்பிரதிஷ்டானா அப்படின்னா இன்னொரு சூத்திரம் இருக்கு தர்க்கம் நிலைக்காது நிற்காது ஒரு தர்க்கத்தினால ஒன்றை ப்ரூவ் பண்ணோமானால் இன்னொரு தர்க்கத்தினால் அதை உடச்சு விடலாம் நைஷா தர்க்கேன மத்திராப்பனேயானு கட்டோபனிஷத்து மந்திரம் வேலை சொல்கிறது அதில் தர்க்கத்தினால் பிரம்மனை நிரூபிக்க முடியாது ஆக பிரம்ம பிரமாணம் கிம் அப்படின்னா இந்திரியானி பிரம்ம விஷயே ந பிரமாணி இந்திரிய பிரம்ம விஷயே பிரமாணம் சரி தமிழ் தமிழே சொல்லுறேன் அதாவது எப்போ பிரத்யத்தை அடிப்படையாக வச்சது அனுமானம்னு சொல்கிற பொழுது பிரம்மன் வந்து பிரத்யமா தெரிஞ்சிக்க முடியாதுங்கிற போது அனுமானத்தில் எப்படி நீங்கள் நிரூபிக்க போறீங்க பிரம்மனை ஆகையினால் அஸ்தி பிரம்மாங்கிறதுக்கு சாஸ்திரம் மட்டுமே பிரமாணம் அந்ந தேவதவி இதி சுஷ்ரு அபூர்வேஷாம் ஏ நஸ்தியாச்சிரே அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானது என்று அறிந்திருக்கிறோம்னா அதை எப்படி அறிஞ்சிருக்கீங்க இப்படியே காண்ட்ரடிக் பண்ணி தெரிஞ்சுட்ருக்கோம்னா முரண்படுத்துகிற வார்த்தைகளின் மூலம் நாங்கள் உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆஹா பிரம்ம அஸ்தித்வ விஷயே சாஸ்திரம் தேவ பிரமாணம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அனுமான் பிரம்மன் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் சாஸ்திரம் அதுக்கு அனுமான நமக்கு உபகாரம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி ஜென்மாத்தியசேதா சூத்திரம் ஒருவேளை கேவல அனுமானத்தினாலேயே சித்திச்சுடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த சூத்திரத்துல கடைசியில சொன்னார் இல்லையா இங்க இருக்கு இந்த அதாவது ஜென்மாத்தியசையதா இல்லை சாஸ்திர யோகித்து கடைசி வாக்கியம் பாருங்க உச்சியத்தே பூர்சூத்தாட்சம் ஷாஸ்திர அனுப்பலம் அனுமானேதன்சூத்தம் ஜன்மீன் போட்டு சூத்திர போட்டு ஜன்மதிசூரம் அனுமானம் அனுமானேத என்று சந்தேகம் வரக்கூடம் தாம் ஆசங்காம் நிவர்த்தையிட்டும் அந்த சந்தேகத்தை போக்குறத்துக்காக இதம் சூத்திரம் பிரபவரு இந்த சூத்திரமானது சொல்லப்பட்டிருக்கிறது ஆக சாஸ்திரயோனித்துவ அதிகரணத்தை நாம் பூர்த்தி பண்ணிட்டோம் பிரம்ம பிரமாத அதிகரணம் என்ன அதிகரண விஷயோ விஷயச்செய்வ பூர்வபக்ஷஸ்தோத்தரம் பிரம்ம விஷய பிரமாணம் பிரம்ம பிரமாணம் தான் இங்கே விஷயம் பிரம்ம பிரமாணம் அஸ்தி வா நாஸ்தி வா இது சம்சய பிரம்ம பிரமாணம் நாஸ்தி இது பூர்வபட்சிரமாணம் அஸ்தி இது சித்தாந்த ஆனொன்னுலையும் அதிகரணம் இருக்கு அதிகரணம்னா ஒரு ஒரு சூத்திரத்துலேயும் இதில் டாபிக் என்ன இதில் என்ன விஷயம் இதில் என்ன சந்தேகம் இதில் என்ன பூர்வபட்சம் இதில் என்ன சித்தாந்தம் இத்தனையும் சொல்லணும் அப்படி சொன்னா தான் அது வந்து அந்த டாபிக் அந்த இது விஷயம் கம்ப்ளீட் ஆகும் அது பேர் அதிகரணம்னு பேர் விஷயோ விஷயச்சைவ பூர்வபக்ஷஸ்ததோத்தரம் இன்னொன்று இருக்கு சங்கதிஷேத்தி பஞ்சாங்கம் சாஸ்திரேதிகரணம் ஸ்மிருதம் சங்கதி சங்கத்தின்னு சொன்னால் அந்த சூத்திர சங்கதி அதிகரண சங்கதி ஸ்ருதிசங்கதி இப்படி எல்லா சங்கத்தியும் இருக்கு இங்க சாஸ்திரம் பிரமா இந்த ஸ்ருதி சங்கதி என்னது மகதோபூத நிஸ்வசித்தம் அப்படிங்கிற பிருகதாரண்யக்க வாக்கியம்தான் ஸ்ருதி ஸ்ருதி சங்கதி சூத்திர சங்கதி என்னன்னா ஜன்மாத்தியசையதாங்கிறதுக்கு பிரமாணம் என்ன அப்படிங்கறதுக்கு இந்த சூத்திரத்தோட சங்கதி இருக்கு இப்படி புரிஞ்சுக்கணும் அந்த அதிகரணத்துக்கு இந்த அதிகரணத்துக்கு அது பிரம்ம லட்சணத்தை சொன்ன அதிகரணம் இது பிரம்ம பிரமாணத்தை சொல்ற அதிகரணம் இனி சங்கராச்சாரியர் அடுத்த சூத்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இன்ட்ரட்ஷன் முகவர் சொல்ற என்ன சொல்ற சுருக்கமா சொல்லிவிடுறேன் உடனே பூர்வபக்ஷி வர கர்மகாண்டி இப்படிப்பா நீ சாஸ்திராஸ்திரம் பிரம்மனை சொல்றதுக்கு பிரமாணம்னு சொல்ற எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாஸ்திரம் வந்து கிரியாபோதகம் காரகம் காரகம் காரகம்னா என்ன செய்ய சொல்றதே தவிர தர்மஞ்சர அதை பண்ணு இதை பண்ணுதான் சொல்றதே தவிர சாஸ்திரம் இதை வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு எங்கேயுமே சொல்லுது அது பிரமாணமே கிடையாது அப்படி ஒன்றும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஜெய்மினி சூத்திரம் பூர்வபக்ஷி சூத்திரம் பூர்வபக்ஷியாக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க மூணு மா இது கேள்வி வரப்போகுறது வேதாந்தம் கிரியாபோதகம் நது ஜாபகம் அப்படிங்கிறான் யாரு பூர்வபக்ஷி இப்படின்னு நான் என்ன பண்ணுறது அவன் வந்து என்ன சொல்கிறான் பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்னு வேதாந்தம் வந்து பிரம்ம ஜாபகம் இல்லை கிரியாபோதகம் அப்படின்ட்டான் அது எப்படி கிரியா போதகம் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு என்னென்னா அது கிரியா போதகம்னு சொல்ல வேண்டாம் கிரியாபோதகம்னு சொல்ல வேண்டாம் ஸ்துதின்னு எடுத்துப்போமே கர்த்தாவை ஸ்துதி பண்ணுறது கர்த்தாவை ஸ்துதி பண்ணுறது அதாவது ஒன்று என்ன சொல்லிவிட்டான்னு கேட்டால் ஒன்று வேதாந்தம் வேஸ்ட்டுன்னா குருபக்ஷி வேதாந்த வேதோஷராக வேதாந்தாக வேதத்தினுடைய பாலைவன பகுதி வேதாந்தம்னுட்டான் எது செழிப்பான பகுதி எது ஹோமம் பண்ண சொல்லியிருக்கோ அஸ்வமேதை யாகம் வாஜப்பேத யாகம் சோம யாகம் இந்த பண்ண சொல்லியிருக்கோ அந்த போர்ஷன் தான் செழிப்பான பகுதி எங்கெல்லாம் தத்துவமசி சொல்லியிருக்கோ எங்கெல்லாம் அகம்பிரம்மாஷ்மி சொல்லியிருக்கோ அதெல்லாம் என்னது பாலைவசன பகுதி பூமியில் எப்படி செழிப்பான பகுதி பாலைவனப்பகுதினு இருக்கோ அப்படி வேதத்துலையும் பாலைவன பகுதி செழிப்பான பகுதி இருக்குன்ட்டோம் அப்போ அதனால என்னென்னா வேதாந்தம் எல்லாம் என்ன வேத ஊஷரா ஊஷரம்னா பாலைவனம் வேதோஷராக வேதாந்தாகா ஒரே அடி சொல்லுவாங்க எப்படினா நீ பொய் சொல்கிறேன்னு நானாக பொய் சொல்கிறேன் நீ தான் பொய் சொல்கிறேன்னு தான் வச்சு மோல நிறைய பேர் இருக்காங்களே என்ன பார்த்தா நீ போய் சொல்கிறாங்க நீ தான் போய் சொல்கிறேன் நீ போய் சொல்கிறேன் உங்கள் அப்பா பேசுனா உங்கள் தாத்தா பேசுனா அப்படித்தான் எனக்கு அரசியல்வாதிகள்லாம் பேசுறது நான் அப்படியே பச்சை போயே சொல்கிறேன் நான் சொல் இப்படியே இவ்வளோ பச்சை போய் சொன்னேன் போய் சொல்கிறேன் பச்சை போய் சொல்கிறேன் நீ தான் பச்சை போய் சொல்கிறேன் இவனுக்கே சந்தேகம் வந்துரும் அப்ப இது வந்து வேதாந்தமெல்லாம் வேஸ்ட்னு ஒரு குரூப் இன்னொரு குரூப்பு வேதாந்தத்தை எப்படி வேஸ்ட்டுன்னு சொல்றது வேதத்தோட ஒரு போருஷனாச்சார் வேதத்தோட ஒரு பகுதியை போய் வேஸ்ட்னு சொல்றது ரொம்ப தப்பு ஸ்துத்தியர்த்தம் கர்மா பண்றான் இல்லையா யார் அஸ்வமேதையாக பண்றானோ அவன் பிரம்மனை மாதிரி அப்படின்னு அவன் அகம் பிரம்மாஷ்மின்னு அவன் வந்து ஸ்துதி புகழ்ச்சி சொல்றோம் இல்லையா இப்போ மினிஸ்டரை பார்த்து சொல்றான் உண்மையாக சும்மா சொல்லி வைக்கிறோம் அவர் ஏதோ நல்ல காரியம் பண்ணட்டும் இவரை மாதிரி நல்ல காரியம் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில் இனிமேலும் பண்ணுவாங்களான்னு சந்தேகம்னா நபூதோ நபவிஷத்தின் எல்லாம் சொல்லுவான் கேட்கறதை பார்த்தா அப்படித்தான் இருக்கு அப்பா இது என்னன்னா சும்மா புகழ்ந்து வைக்கிறது நிஜமாவா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்துருவாங்க இனிமேல எத்தனையோ பேர் வருவாங்க இப்பவே நிறைய பேர் இவரை காட்டுல இருப்பாங்க அப்புறம் போய் சும்மா சொல்லி வைக்கிற மாதிரி இது ஸ்துத்தி அர்த்தம்னா ஒரு அர்த்தம் சொல்லலாம் வேதாந்தத்தில் சொல்லுவேன் அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்ம இதெல்லாம் தத்துவமசின்னு சொல்கிறதுலாம் ஸ்துத்தி வாக்கியம் சும்மா புகழ்ந்து பேசியிருக்கு புகழ்ச்சிக்கெல்லாம் தாத்யம் கிடையாது ஞாபகம் பண்ணான் புகழ் மொழிக்கெல்லாம் தாத்யம் இருக்கோ தாத்பரியம் கிடையாது அது பேர அர்த்தவாதத்தில் ஸ்துத்தி அர்த்தவாதா நிந்தார்த்தவாதான் வேற பிரித்து அர்த்தவாதம் அதனால் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கு அதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா புகழ்ச்சியில் வந்து என்ன செய்யறதுக்கு இருக்குது ஒன்றும் கிடையாது அப்புறம் இன்னொரு குரூப் என்ன சொல்லியிருக்குன்னா இல்லை இல்லை இது தேவதையை தியானம் பண்ணுறதா சொல்லியிருக்குண்ணா மானச கர்மான்னு சொல்லிருக்கோம் என்ன ஒன்று யூஸ்லெஸ் இன்னொன்று என்ன சொல்கிறது ஸ்துத்தியர்த்தம் அப்படி எடுத்துக்கோ அதாவது எப்படி இருந்தாலும் வேதாந்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடக்கூடாது கர்மகாண்டத்துக்கு தான் பிராதானியம் கொடுக்கணும் அப்புறம் மூணாவது என்னென்னா போனால் போகிறது இது ஒரு மதம் பிராபாகர மதம் இது என்ன பாட்ட மதம் பிராபாகர மதம்னு ஒரு குரூப் இன்னொரு குரூப் என்ன சொல்கிறதுட்டா பரவாயில்ல நீங்கள் வந்து அந்த தேவதையை வந்து தியானம் பண்ணுங்கோ அப்புறம் அந்த தேவதா ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்கள் வந்து அக்னியை தியானம் பண்ணின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இறந்து போன பிறகு அக்னி தேவதா ஸ்தானம் கிடைக்கும் அங்கே போஸ்ட்டு கிடைக்கும் அதில் தேவதா தியானம்னுட்டா இப்படி வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறத பற்றி இல்லாமல் வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறது தானே இது பேர பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா சாஸ்திர அர்த்தம் சொல்கிறதுன்னு தான் பேர் சாஸ்திரத்துக்கு என்னையா அர்த்தம் சொல்கிறது அப்படின்னா ஒன்று அர்த்தமே தேவையில்லை என்னதுக்கு அனாவசியமாக அர்த்தம் சொல்கிறேன் விட்டுடு அப்படின்னுட்டான் அந்த போஷனை அருகாண்டி இன்னொருத்தர் என்ன சொன்னார் இது சும்மா புகழ்ந்து பேசியிருக்க இதை போய் பெருசாக எடுத்துக்கிறீ அப்படின்னா இன்னும் மூணாவது ஆள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அதில் சொல்லியிருக்கிற அந்த தேவத்தையெல்லாம் சொல்லியிருக்கு பார்த்தியா அதை நீ வந்து அகம் பிரம்மாஸ்மியும் அம் பிரம்மாஸ்மியும் தியானம் பண்ணி நீ இரண்டிய கருபனாயுடு வேணும் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஆகணும் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்ருக்காங்க இங்கே அதனால வந்து என்னென்னா அகம் பிரம்மாஷ்டமிங்கிறது ஆக ஒரு சமாச்சாரம் ஆக இதனால என்ன பண்ணுற நீ பிரம்மனை வந்து ஹிரண கர்ப்பனை தியானம் பண்ணு அப்புறம் நீ இறந்து போன நீ அந்த இரண்ய கர்ப்பை பிராப்தியை அடைஞ்சு ஆப்னோ தி அதெல்லாம் ஹிரண கர்ப்ப பிராப்தி தான் ஆப்னோத்தி மனசஸ்பதி வேதாந்தன் நினைச்சிட்டு இருக்காது பிரம்ம ஜானம் இல்லை அகம் பிரம்மாஸ்மி இல்லைது அங்கெல்லாம் ஹிரண்யகர்ப உபாசனை தான் சொல்லியிருக்கு தைத்திரியத்தில் பாக்பதிச்சுஷ்பதி ஸ்ரோத்திரபதர் விஜயானபதி ஏகத் தோ பவதி ஆகாஷரீரம் பிரம்மா சத்தியாத்ம பிராணார ஆனந்தம் சாந்தி சமர்த்தம் அமிர்தம் அதோட கனெக்ட் பண்ணிடணும் இதெல்லாம் இந்த போர்ஷனை எல்லாம் அங்கெல்லாம் எங்கெல்லாம் ஹிரண்யர்ப்ப உபாசனை சொல்லியிருக்கோ அதோட சேர்த்துக்கணும் இதை எப்படியோ ஒன்று வெளியில் ஹோமம் பண்ணு இல்லை உள்ளே தியானம் பண்ண இல்லை வேண்டான்னு புத்துக்கு போ மூணு ஒன்று கர்மகாண்டத்தை விட கனெக்ட் பண்ணுறதுக்கு பாரு இல்லை அது வேண்டான்னு வச்சுரு ஒதுக்கீடு இருந்துட்டு சும்மா பாராயணம் பண்ணிட்டு போவோம் ஆனால் அது வேதாந்தத்தை முக்கியமான ஒரு என்ன சொல்கிறாருன்னா இது தனி போர்ஷன் இது தனி டெக்ஸ்ட் சாமியார்களா நாங்கள்னால் அதுக்கு தான் உரிமை நீங்கள் நாங்களாம் வந்து கடமை பண்ண மாட்டோம் குடிமை வச்சு குடுமி எடுத்துடுவோம் பூனல் எடுத்துடுவோம் நாங்களாம் அந்த கோஷ்டிக்கு போக போகிறோம் நாங்கள் அதை தான் பண்ண போகிறோம் நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம்னா அது விடமாட்டேங்கிறவங்க உனக்கு வந்து பூனல் போ பூனல் எடுக்கிறதுக்கோ கொடுமை எடுக்கிறதுக்கோ சாமியாராக போகிறதுக்கோ தத்துவத்தை விசாரம் பண்ணுறேன்னு நேரத்தை கெடுத்துறதுக்கோ நான் ஒத்துக்க மாட்டேன் ஒன்றும் இதுலையே இருந்த ஹோமமெல்லாம் பண்ணிட்டுரு பூஜையெல்லாம் பண்ணிட்டுரு இல்லை நீ என்ன பண்ணுற தியானம் பண்ணும் இரண்டு கருப்பை தியானம் பண்ணும் அப்போ இரண்டு கருப்பை தியானம்னா சும்மா விட்டுற மாட்டாங்க அப்போ ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு தான் தியானம் பண்ணும் வெறும்னா வெறும் தியானத்தை ஒத்துக்க போகிறதில்ல சகுண பிரம்ம தியானத்தை ஒத்துக்க போகிறதுல அப்பவும் நீ என்ன பண்ணணும் நீ பண்ண வேண்டிய அக்னிஹோத்ராதி கர்மங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கட்டோபனிஷத்தில் சில மந்திரங்கள்லாம் அப்படி சொல்லியிருக்கு அந்த விராட் உபாசனையெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறது இல்லையா நச்சுக்கேதா அக்னியில் அந்த மாதிரி சேர்த்து பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் கிடையாதுன்னு சொல்லணும் இப்ப நம்ம என்னது இது வேஸ்ட் கிடையாது இது வந்து ஸ்துதி கிடையாது இது வந்து இரண்டு கர்ப்ப தியானமும் கிடையாது இது வந்து கேவல ஜாபகம் காரகம் இது வந்து நீ பிரம்மன்னு சொல்லி கொடுக்கறதோட சரி அதுக்கப்புறம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ பண்றதெல்லாம் நிறுத்தணுங்கிறதானே என் வேலையை இந்த மண்டன மிஸ்ரர் வந்து மண்டன மிஸ்ரரை சங்கராச்சாரியர் பார்த்தா முதல்ல பார்க்குற போது சங்கராச்சாரியர் இந்த நிறைய பாஷ்ய மூட்டையெல்லாம் பா தொங்கிட்டு போயிடுற நிறைய எழுதி அதெல்லாம் தொங்குமா சங்கராச்சாரியரோட அவர் அவர் வேறு அவர் சிஷியர் வேற தூங்கிட்டு போவாங்களாம் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ சர்வசாதாரண புஸ்தமாக இருக்குது அவர் எழுதி அந்த சுவடிலெலாம் எழுதி அதை கட்டி வச்சு அதை வந்து கட்டுக்கட்டாக போட்டு இப்படி இப்படி ரெண்டு பக்கம் தொங்கும் தொங்குமா துணி மூட்டை இங்கே ஒரு பெட்டி எடுக்கிறதுக்கு ஆள் வராது அப்போ தொங்குமா அதுக்கப்புறம் வந்து அவர் சிஷியர்கள் வேறு ஆள் விதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சில சமயம் இப்படி எடுத்துகிட்டு போவாங்க இங்கே ரெண்டு தொங்கும் இப்படி வேறு தொங்கும் இப்படி எடுத்துகிட்டு போவாங்க அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா சொல்லி பிரதேஷன வேண்டியதாக சங்கராச்சாரியரை முதல்ல பார்த்த உடனே மண்டனமிஸ்ரர் கேட்டாரான் இவ்வளவு பாஷ்யமூட்டைய சுமத்திரையே உனக்கு குடுமி பூணல் ஒரு பாரமாக போச்சான்னு கேட்டாரான் சங்கராச்சாரியர் பது மண்டனமிஸ்ர கேட்ட கேள்வி இந்த குடுமியும் பூனலும் உனக்கு என்ன பாரமாகவா போச்சு அதே என்னதுக்கு எடுத்த அப்படின்னு கேட்டார் சங்கராச்சாரியர் பதக்க ஓம் குடுமியும் பூனலும் வேதத்துக்கு பாரமாக இருக்கு அதை எடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன்ட்டார் ஓங்குடுமியும் பூனலும் வேதத்துக்கு பாரம் அதை எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் பா அதனால நீ வந்து என்ன கேட்காது அப்புறம் கடைசியில் எடுத்தாருங்க நமக்கு தெரியும் அதனால் இந்த சூத்திரம் என்ன சொல்ல போகிறதுனு கேட்டால் தூ தமன்வயா தத் பிரம்மை நிர்குணம் பிரம்மை கேவல ஜாபகம் பிரம்மை சாஸ்திர சமன்வயாத் அதிகமியது இதுதான் பெரிய சூத்திரம் நமக்கு படிக்க போகிற வியாக்கியானத்துலேயே கொஞ்சம் அதிகமாக சூத்திரம் சின்னது தான் சூத்திரம் சின்னது தான் அதோடய வியாக்கியானம் ரொம்ப பெருசு ஏன்னா சமன்வயம் பண்ணி ஆகணும் சரியான கேள் கேட்குறாங்க சமன்வயம்னா என்ன வேதாந்தம் முழு இதை பற்றி தான் பேசுறது சமக்கு சம்யக்கு அன்வையாத் சம்யமாக சமமாக இருக்கு அன்வையாத் தொடர்ந்து போது அத்தனை மந்திரத்தையும் நான் சொல்லி காட்டுறேன் பாரு இது தனி டாபிக் தான் ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும் இதை நாங்கள் பண்ணத்தான் போகிறோம் நானும் எனக்கும் வேதந்தான் பிரமாணம் அதுலேயும் வேதாந்த போர்ஷன் தான் எனக்கு பிரமாணம் நான் கர்மகாண்டத்தை அப்பிரமாணம்னு சொல்லலையே நீ வேதாந்தத்தை வந்து அப்பிரமாணம் நீ சொல்கிற கர்மகாண்டி நான் கர்மகாண்டத்தை ஒரு நாள் அப்பிரமாணம்னு சொல்லலையே வேதாந்தத்தை நீ அப்பிரமாணம்னு சொல்கிறேன் வேதாந்த பாகம் வந்து அப்பிரமாணம்ங்கிறான் அப்பிரமாணம்னா அதில் ஒன்றும் தாத்பரியம் இல்லை ஆனால் வேதாந்த பாக வேதாந்தத்தை அவங்க எனக்கே பண்ணுறது இல்லை அந்த போர்ஷன் சும்மா நான் சொன்னேன்னே பாலைவனமுங்கிற மாதிரி அது அப்பிரமாணம்னு சொல்கிற பொழுது இல்லை நம்ம அதை நிரூபிக்க பிரமாணம் தான் அதில் சமன் பிரம்ம போதகம்தான் அது எப்படி கர்மகாண்டம் வந்து கர்ம அதே மாதிரி இது பிரம்ம போதகம் சொல்லப்போனால் கர்மகாண்டம் தர்ம அது தர்மத்தை போதிக்கிறது இது பிரம்மத்தை போதிக்கிறது ஆ பிரம்மத்தை போதிக்கிறதுங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் அதுக்கு வந்து நிறைய நம்ம ஒர்க் பண்ணியாகணும் அவன் அவனுக்கு வந்து திருப்தியாக அவனுக்கு பதில் சொல்லி இத்தனை மந்திரம் இருக்கப்பா இத்தனை மந்திரங்கள் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவியா இதை ஸ்துத்தின்னு சொல்லுவியா இதை தேவதா விஷயம் நீ எப்படி சொல்ல முடியும் உனக்கு ஆகையினால இந்த மூணும்னால சொல்ல முடியாது நான் நிரூபிச்சாத்தான் என் கட்சி நிற்கும் ஆஹ் என்ன சங்கராச்சாரிய கட்சி நிற்க போறது காட்ட போதும் இல்லை தத்துவம் சூத்திரம் படிக்கலாம் தத்துவ தத்துவ சமன்வயாத் தத்துவ சரி இப்போ முதல்ல சங்கராச்சாரியார் இது இன்ட்ரடக்ஷன் உங்கள் புக்கில் அப்படி தானே இருக்குது இன்ட்ரடக்ஷன் கொடுத்து தானே வருது சரி படிக்கலாம் பாஷ்யத்தை படிக்கலாம் அப்புறம் பாஷ்யத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் சூத்திரத்தை படிப்போம் சூத்திரார்த்தங்கள்லாம் சூத்திர பாஷ்ய வாக்கியங்கள்லாம் பார்ப்போம் மாக்கம் உச்சாவது ஆனிதான் இதுவரைக்கும் பூர்வபட்சிக்கு இது வந்து கர்மகாண்ட பூர்வமீமாசா பிச்சன் சித்தாந்தினாஸ்திரமாணம் உச்சத்தைக்குமாணம் சாஸ்திரம் சொல்கிறதுன்னு சொல்லி கதம் உச்சத்தை எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க பிரம்ம அஸ்தி கிம் மானம் அப்படின்னா பிரம்மம் இருக்கிறது பிரம்மம் இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன என்ன ஆத என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா சாஸ்திரம் அப்ப இடனே கேள்வி கேட்கிறான் சாஸ்திரம் கதம் பிரம்ம விஷயமானம் வந்து பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்லையே எங்க சொல்லிக் கொடுக்கறது அப்படிதான் ஆரம்பிக்கணும் எப்போவுமே நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா சட்டசபையில் இருக்கிறத இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பான் அது சரி அங்கே சட்டசபையில் பரவாயில்லை அது இங்கே தான் வேலையே இங்கே அப்படின்னா இல்லை இது வந்து புத்தி விஷயம் புத்தே ஞானபக்ஷ பாதித்வாத் புத்தி எப்போவுமே ஞானத்தை தான் தேடும் அது தான் ஞானம் இருக்குதுன்னு தேடிகிட்டே புத்தி அது கிடைக்க வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் அது அரிப்பு போகாது விடவே விடாது அதனால் கதம் புனக சாஸ்திரப்பிரமாணகத்து உச்சாஸ்திரப்பிரமாண்து உச்சத்தை பிரம்மணா பிரம்மத்துக்கு எப்படி சாஸ்திரத்தை பிரமாணமாக சொல்லுகிறீர்கள் சாஸ்திரத்தில் பிரம்மத்தை சொல்லவே இல்லையே அடுத்த வரி சொல்றேன் யாவத்த ஆம்னாய கிரியா அனர்த்தக்கியம் அத்ததர் ஜெயமினி சூத்திரம் ஒன் டூ ஒன் அவர் அங்கே சொல்லி வச்சுருக்காரு ஆம்னாய் ஆம்னாய கிரிய எல்லாம் கிரியையே பிரயோஜனமாக கொண்டதுன்னு அர்த்தம் இங்கே அர்த்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பிரயோஜனம்னு அர்த்தம் கிரியை தான் பிரயோஜனம் வேதத்துக்கு என்ன என்ன வேலை வேதத்தோட பிரயோஜனம் என்னென்னு கேட்டால் நம்மளை எதையாவது செய்ய வச்சு அதன் மூலம் நமக்கு நன்மையை கொடுக்கறது தான் வேதத்துக்கு வேலையே சோதனா லக்ஷணார்த்தோ தர்ம அப்படின்னு இன்னொரு சூத்திரம் இருக்குது தர்ம தர்ம ஜிக்யாசா சூத்ரம் இது தர்ம பூர்வீமாம்சா சூத்திரம் ஆரம்பிக்கிற போதே அதாத்தோ தர்ம ஜிக்னாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறது தர்ம ஜிக்யாசை பண்ணணும்னா தர்மம்னா என்னன்னா சோதனா லட்சணார்த்தோ தர்ம தர்மம்னு சொன்னால் என்ன அங்கேயும் பாருங்க கிளீனாக லக்ஷணம் எப்படி இங்கே பிரம்ம லக்ஷணமோ அங்கேயும் லக்ஷணம் சோதனால்தோ தர்ம என்ன பிரமாணம்னா வேதோகிலோ தர்ம மூலம் அடுத்த சூத்திரம் வேதோக்கிலோ அகில அகில வேதா தர்ம மூலம் தர்ம காரணம் வேதோ கிலோ தர்ம மூலம் இப்படிதான் அங்கேயும் சொல்லியிருக்கு அதே மாதிரி இங்கே அங்கே இன்னொரு சூத்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால் ஆம்னாயசிய வேதஸ்ய கிரியார்த்தத்வா கிரியார்த்தத்துவாதுன்னா கிரியாபரத்துவா அது அது சொல்லி உதித்தே ஜுகூத்தி அனுதித்தே ஜுகூத்தி இதை ந மாகம் சமஸ்நீயாத் ந ஸ்திரீயமுபேஜாத் எல்லாம் விதி வாக்கியங்கள் நிஷேத வாக்கியங்கள் இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கு அதனால் ஆம்னாயச கிரியார்த்தத்வாத் அத்ததர்த்தானாம் ஆனர்த்தக்கியம் அதை சொல்லாத போர்ஷன் எல்லாம் அப்ரயோஜனம்னு அவர் ஜெய்மினி ஜெய்மினி மகர்ஷி வேதத்துக்கு கிரியையை சொல்றதுல தான் தாத்பரியம் கிரியை சொல்லாத பகுதியெல்லாம் அத்தாத்யம் அப்ரயோஜனம்னு ஒரு சூத்திரம் எழுதிக்கிட்டு வரும் ஆம்னாய்த்துவான் ரொம்ப பிரசித்தமான அவங்க சூத்திரம் இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப அத்ததர்த்தானாம் ஆனர்த்தக்கியம் அதை சொல்லாததெல்லாம் அத்ததர்த்தான என்ன கிரியார்த்த ரஹிதானாம் கிரிய கிரியையை தாற்பமாக சொல்லாத பகுதியெல்லாம் என்னது அது வந்து ஆனர்த்தக்கியம் ஆனர்த்தக்கியம்னால் என்ன அப்பிரயோஜனம் பயன் கிடையாது இது கிரியாபரத்துவம் சாஸ்திர பிரதர்ஷிதம் ஷாஸ்திரா வேதஸ் ஷாஸ்திர கிரியாபரத்வம் கிரியாபோதகம் இது தரிசித்திரியுதான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அத்த எனவே வேதாந்தானாம் ஆனர்த்தக்கியம் எனவே வேதாந்தமெல்லாம் அப்ரயோஜனம் வேதாந்தானாம் ஆனர்த்தக்கியம் ஏன்னா அக்ரியார்த்தத்வாத் இங்கே எங்கேயா ஒரு இடத்துலயாவது எதாவது பண்ணணும் சொல்லக்கூடாதோ நீ பிரம்மத்தை அடையிறதுக்கு இந்த யாகத்தை பண்ணுன்னு சொல்லியிருக்கா இந்த ஹோமத்தை பண்ணு இந்த பூஜையை பண்ணு அப்படின்னு பிரம்மத்தை அடையிறதுக்கு ஏதாவது சொல்லியிருந்தால் தானே சும்மா பிரம்மன் இருக்கு நான் இருந்துட்டு போட்டுமே எத்தனையோ சாமான உலகத்தில் இருக்குது அதில் அதுவும் ஒன்று இருந்துட்டு போட்டுவேன் இல்லைப்பா அந்த பிரம்மன் நீதான்னா ஓஹோ அப்படியா அது சரியாக புரிய மாட்டேங்கிறத என்ன அதுதான் விசாரம் பண்ண வேண்ட அப்போ அக்ரியார்த்தத்வார் எப்படி அது ஹேத்து அக்ரியார்த்தத்வார் அத்தகாங்கிறது அந்த சூத்திரத்தை வச்சுன்னு சொல்கிறார் அத்தஹானா என்ன அர்த்தம் ஜெய்மினி சூத்திர கா சூத்திர வயம் பசியாமா ஜெயமினூத்திருஷ்டிய பசியமாக சேத் வேதாந்தி வேதாந்தாஸ்திரோஜனமே ஏற்படாது அக்கி இது ஒண்ணு அதாவது ஆன்கிறது ஒண்ணு இனி அர்த்தது பல கத்திருவத்தினா கிரிவிதி இனி இது இன்னொன்னு மொதல்ல என்ன சொல்லிவிட்டார் பிரயோஜனம் அப்பிரயோஜனம்னு சொல்லிட்டார் யூஸ்லெஸ் வேதாந்தம்னு சொல்லலாம் இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்க கேட்டால் கர்த்திருவதாதி பிரகாசனார்த்தவா கிரியா விதி சேஷத்துவம் இல்லாட்டி என்ன பண்ணணும் கர்மகாண்டத்தில் சொல்லி இருக்கிற விதியோட இதை சேர்த்துக்கணும் கர்த்திருவதா இங்க கர்த்தாவை ஸ்துதி பண்ணிருக்கு தேவதையை பற்றி சொல்லியிருக்கு தேவதா ஆதின்னு போட்ட லோக்கங்கள் ஏன்னா உப உபனேஷத்துல சாந்தோக்கியத்தெல்லாம் பார்த்தா தூக்கம் தான் வருதுக்காக சாந்தோக்கியத்தை எல்லாம் பார்த்தா ஒரே தேவத்தைகள் லோகங்கள் உபாசனைகள் அப்படித்தான் இருக்கு சாந்தோக்கிய உபரிஷத்தை தூக்கி தொட்டாலே முழுக்க முழுக்க அதான் இருக்குன்னா சாந்தோக்கிய உபனிஷத்தை படிச்சு இதா இருக்குன்னு சொல்லுங்க அப்ப அதுக்காக படிக்க வேண்டாம்னு சொல்லல படிச்சுடுவோம் அப்பதான் தெரியுது சாந்தோக்கியத்தை பார்த்தா ஆறாவது அத்தியாயம் ஏழாவது அத்தியாயம் எட்டாவது அத்தியாயத்தை தவிர பாக்கி முதல் அஞ்சு அத்தியாயத்தை பாக்குற ஒரே தேவதா விஷயங்கள் தான் கர்த்தா இப்படிதான் இருக்கு அதில் கர்த்திரு தேவதாதி அதனால எதுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்களும் சொல்கிறாங்க தேவதாதி பிரகாசனார்த்தவா கிரியாவிதிசேஷத்துவம் அதெல்லாம் பிரகாசம் பிரகாசப்படுத்துறது அதை பயனாக கொண்டு சாஸ்திரம் வேதாந்தத்தில் என்ன பிரயோஜனத்தை கொண்டிருக்கு கர்த்தாவை காட்டி கொடுக்கறது கர்த்தாவினுடைய தன்மையை காட்டி பிராமணோய ஜேதா ராஜ ராஜா எஜேத வைஸ்யோ எஜேத எல்லாம் ஜாத்தியெல்லாம் சொல்கிறது அல்ல கர்த்தா எப்படி இருக்கணும் எந்த ஜாத்தியாக இருக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லாட்டி தேவதா இது இந்திரனை பற்றியோ தேவதைகள்லாம் பற்றி சொல்லியிருக்கலாம் இல்லை கர்த்த தேவதாதி பிரகாசனை அர்த்தத்வேனை அதெல்லாம் பிரகாசப்படுத்துகிற பிரயோஜனம் அதுக்கிட்ட இருக்குது அதனால என்னென்னா க்ரி கிரியாவிதி சேஷத்துவம் கர்மகாண்ட பாகத்தில் எங்கெல்லாம் கிரியா விதியெல்லாம் இருக்கோ அதோட சேஷமாக அதோட சேர்த்து இணைச்சி புரிஞ்சிக்கணும் இதுக்குன்னு தனி ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடாது வேதாந்தத்துக்கு வேத பூர்வம் வேத அந்தம்னு நம்ம தான் பிரிக்கிறோம் கர்மகாண்டிக்கு அந்த இஷ்டமே என்ன வேண்டி கிடக்கு வேத பூர்வம் வேத அந்தம் வேதம் முழுக்க சொல்லிட்டு போ அதனால வேதத்தை பூர்வ பாகம் உத்தர பாகம்னலாம் நம்ம பிரிக்கிறத ஒரு நாளும் பூர்வ பக்ஷிகள் கர்மகாண்டிகள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் சமஸ்த வேதா கர்மகாண்டாக ஹோல் வேதமே கர்மகாண்டம் தான் பிற நம்ம அவங்களுக்கு நியாயப்படுத்த இப்படிலாம் பண்ணி நியாயப்படுத்த வேண்டியிருக்கு அல்ல சர்வே வேதாக எத் பதம் ஆமந்தி தபாகம்சிச்ச சர்வாணிச்ச எத் வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி இதெல்லாம் நம்ம மந்திரத்தை கோட் பண்ணி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்கிறது நம்ம கேட்குறோம் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த விபாகமே கிடையாது பூர்வோத்தர விபாகமே கர்மகாண்டிகளுக்கு கிடையவே கிடையாது ஒத்துக்கவே மாட்டாங்க அதானே இப்போ இங்கே நடந்துட்டுருக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது தானே நடந்து கொண்டிருக்கு அதில் கிரியாவிதி சேஷத்துவம் ஒன்று இது இன்னொன்று இல்லாட்டி இன்னொன்று உபாசனாதி கிரியாந்த விதானார்த்தம் வா அடுத்தது உபாசனாதி உபாசனை பண்ணணும் அக்னிஹோத்திரம் பண்ணணும் இந்த அக்னிஹோத்திர சகித உபாசனை இதுல ஈஷா வாசிய மந்திரம் எல்லாம் ஞாபகத்தில் இருந்தால் இருக்கும் ஈஷாவாசியம் கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கீங்க ஈஷாவாசியத்தில் வந்து இந்த மந்திரவேதோய அவிதியா மருத்துவ விதமே அந்த பிரவிசந்தே விதாசி தோயோ எவு வித்யா ராக அந்த மந்திரமெல்லாம் வந்து கர்ம உபாசனா சமுச்சயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கு கர்ம உபாசனா சமுச்சயத்தை ரொம்ப வற்புறுத்தி சொல்லியிருக்கு அந்த மந்திரங்கள்லாம் சம்பூதிஞ்ச விநாச எஸ்தத்வேதோ பயெல்லாம் ரொம்ப அந்த மந்திரங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ அந்த மந்திரத்தின் உபாசனாதி கிரியாந்த விதானார்த்தம் வா உபாசனை முதலான கிரியாந்தர் கிரியாந்தரன் இருக்கா உங்கள் புக்கில் இருக்காங்க அந்த புக்கில் என்ன இருக்கு கிரியாந்தர விதானார்த்தம் வா அதனால் உபாசனாதிக் கிரியாந்தரம் பண்ண உபாசனையெல்லாம் பண்ணணும்ப்பா நிறைய உபாசனைலாம் இருக்குது கேனோபரிஷத்துல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா என்னது தஸ் தஸ்ய தத்வனம் நாம தத்வனமித்யுபாசித்தவ்யம் அந்தமாதிரி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லுங்க அது வனம்னு பிரம்ம வனம்னு உபாசனை பண்ணணும் அப்படின்னு கேனோபிருஷத்தில் கடைசியில் இருக்குது எப்படி வித்யுத்தோவியுதா மிஷத்தான் கண்ணை இமைக்கிற மாதிரி தியானம் பண்ணுறது அப்புறம் வந்து மின்னலை தியானம் பண்ணுறது இதெல்லாம் சொல்லியிருக்கேங்க அந்த மாதிரி இதெல்லாம் இது வந்தால் இந்த மாதிரி வாக்கியத்தை பார்க்குறப்போ அந்த மாதிரி ஒன்று ரெண்டாவது படித்தது ஞாபகத்துக்கு வந்தால் தான் ஓஹோ வேதத்துக்கு நமக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குதுன்னு தெரியும் இல்லாட்டி அது எதோ எங்கே தனியாக உட்காந்துட்டுருக்கோம் அதில் அதில் கிரியாந்தர விதானார்த்தத்துவம்வா வேற ஏதாவது கிரியையை சொல்கிறதாக அர்த்தம் பண்ணிக்கணும் மாநகக் கிரியான்னு கிரியாந்தர விதான அர்த்தத்துவம் அர்த்தத்துவம்னா பிரயோஜனம்னு அர்த்தம் சாஸ்திரத்துக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குமே ஒரு வாயத்திறந்து ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும் ரொம்ப நேரம் பேசினார் ஒரு பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் அந்த பேசி என்ன பிரயோஜனம் சரி அது ஆளை பொறுத்து இருக்குது கேட்குற ஆளை பொறுத்த இருக்குது கேட்குற ஆளை பொறுத்த இருக்குது அப்போ வந்து சாஸ்திரம் வந்து இத்தனை நேரம் எதையும் சொல்லிக்கிட்டே இருக்குது அதுக்கு எதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும் வேணாம் அதனால் அவங்களுக்கு என்னென்னா பிரயோஜனம் இல்லாமல் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது முதல்ல என்ன சொல்லிட்டா அப்ரயோஜனம்னுட்டான் அப்புறம் என்ன சொன்னால் போனால் போகிறது பரவாயில்லை கிரியாவிதி சேஷமாக வச்சுப்போம் கர்த்திருவதாதி பிரகாசனேன கிரியாவிதி சேஷத்துவம் தான் கிரியாவிதி சேஷத்துவம்னு கூட சரி வராதுன்னு திரும்பவும் பிரகரணத்தை இது பண்ணணும்னு நினப்பீங்க பரவாயில்லை மானசக் கிரியானு சொல்லிப்போம் கிரியாவிதி சேஷத்துவம் மானச கிரியான்னு வச்சுப்போமே அப்படின்னு சொல்லி இது தனி ஞாபகம் வச்சுக்கணும் மூணு விஷயம் மூணாக பிரிச்ச பிரிக்கப்பட்டிருக்கு ஆனர்த்தக்கியம்னு ஒன்று கர்த்திருவதாதி பிரகாசனேன கிரியாவிதி சேஷத்துவம் இல்லாட்டி மூணாவது என்னதுன்னு கேட்டா உபாசனாதி கிரியாந்தர விதானார்த்தம் உபாசனை முதலான கிரியை மானசக்ரிய சொல்லியிருக்கு உபாசனையை டைரக்டா உபாசனைன்னு போட்டுக்க வேண்டியது சகுண பிரம்ம பாசனா அப்படி எப்படி இருந்தாலும் கிரியைன்னு சொல்லப்போறான் அது மாணசக்ரியா தானே மனசினால செய்யக்கூடிய கிரியா நம்ம அதெல்லாம் ஒத்துக்க போறதில்லை எந்த இதையும் கிரியை ஒத்துக்க போறதில்லை காய்க்கக் கிரியாவோ வாச்சிக்க கிரியாவோ மானசக் எந்த கிரியையும் ஒத்துக்க போறதில்லை நேர வஸ்துவை இருக்கிறத புரிஞ்சுக்கிறது தான் சரி அடுத்தது படிப்போம் परिनिष्ठित परिनिष्ठित वस्तु ி பரினவிரவன प्रतिपादनं சரி பரிவிரி நிசம்பதி பிரத்ஷா வூனா பரினவன் சண்டூன பரினிஷ்டித வஸ்துன்னு சொன்னா சித்த வஸ்து சித்த வஸ்து சித்த வஸ்து பிரதிபாதனம் சம்பவத்தை நம்ம என்ன சொல்றோம் இருக்கிற பொருளை விளக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கிற பொருளை வேதாந்தன் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க இருக்கிற பொருளை என்னத்துக்கியா வேதாந்தம் சொல்றோம் சாஸ்திரம் வந்து எப்பவுமே தெரியாத ஒன்றுக்குத்தான் சாஸ்திரம் பிரமாணம் தெரிஞ்ச ஒன்றுக்கு சாஸ்திரம் தேவையில்லை அக்னேய விஷய சாஸ்திரம் பிரமாணம் ஜாத்த விஷய கிமர்த்தம் பிரமாணம் தெரிஞ்சிருக்கிற விஷயத்தில் என்னத்துக்கு இந்த இது வேண்டியிருக்கு அல்ல பரினிஷ்டிதவஸ்துனா வஸ்து பிரதிபாதனம் நகி சம்பவத்தி ஏ எப்படின்னா பிரத்ய விராதி விஷயத்துவத் எது பரினிஷ்டிதவஸ்துனா பரிஷ்டித்தூனா பிரத்யாதி விஷயத்துவ சித்தவஸ்துக்கள் பிரத்ய விஷயம் தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான் ஏற்கனவே இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கிற விஷயத்துக்கு எனக்கு சாஸ்திரம் பிரமாணமாக இருக்கணும் ஆ சித்தவத்து விஷயம் சித்தவச பிரதிபாதாஸ்திரம் சம்பவிக்காது பிரதிபாதிக்காது இப்படி போட்டுவோம் சாஸ்திரம் சித்தவசிரிபாதனம் நோதி சாத்திய விஷயமேவ கரோதி சாத்திய வஸ்து விஷய பிரதிபாதனமே கருதி அப்படின்னு பூர்வபட்சியோட மதம் அதான் இல்லாத ஒன்றை அடையறத்துக்கான விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லுமே இருக்கிற ஒன்றை தெரிந்துக்கிறதுக்காக சாஸ்திரம் பேச வேண்டிய அவசியம் அதான் இருக்கே இருக்கிறத போய் என்னத்துக்கு சொல்லணும் ஆக நகி பரினிஷ்டித வஸ்து பிரதிபாதனம் சம்பவத்தி அப்படி ரீ பண்ணி படிக்கணும் பரிஷ்டித வஸ்துனா பிரத்யாதி விஷயத்துவாத்து பரினிஷ்டிதஸ்து பிரதிபாதனம் அது பண்ண முடியாது அது மாத்திரம் இல்லை சரி அப்படி ஒன்னு சொல்லிடுத்துன்னா அதை என்ன விடுறதுக்காக கொள்றதுக்காக என்ன இருக்குங்க பிரம்மம் இருக்கு சரி பிரம்மம் இருக்கு ஒன்னு நீ அதை வந்து எதையோ ஒன்றை விடணும்னு சொல்லணும் எதையாவது ஒன்றை அடையணும்னு சொல்லணும் இது ரெண்டும் எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கணும் நிறைய பேருக்கு அதுதானே சுவாமி இவ்வளோதானா நீ பிரம் முடிஞ்சு போச்சா அங்கே மேலே எதைப்படி பிரச்சனை தீர்ந்து போயிட்ட மாதிரி இருக்கேன் அது தீரலாம் நிறைய பேருக்கு அதுதான் கவலை அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனை தீர்ந்து போயிடுமா என்ன இன்னும் பிரச்சனை தீரத்துக்கு எத்தனையோ வருஷம் ஆகும்னு நினச்சின்னு இருந்தேன் சீக்கிரம் பிரச்சனையை தீர்ந்துடுவீங்க போட்டிருக்கேன் நிறைய வந்து டாக்டர் சொல்கிறாங்க இல்லையா ஒரு டாக்டர் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு பையனை படிக்க வச்சார் அந்த பையன் வந்து பேர் டாக்டராக வந்தான் வந்த உடனே ஒரு பேஷண்ட் வந்தார் அவர் இருபத்தி ரெண்டு வருஷமாக வந்துட்டுருக்காருங்க வந்துட்டுருக்கார் இவன் ஏதோ மருந்தை கொடுத்தான் அவர் க்யூராகிடுச்சு அவன் சொன்னான் அப்பா கிட்ட சொன்னான் பார்த்திங்களா நீங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமாக வைத்தியம் பண்ணிங்க நீங்கள் இருபத்தி ரெண்டு வருஷம் வைத்தியம் பண்ணி என்ன பிரயோஜனம் நான் பாருங்கள் பண்ணினா ஒரே வாரத்தில் சரியாக போச்சு அப்படின்னா நீ படித்தது அவரால் தான் தெரியும் உனக்கு அவரில் நீ படிச்சிருக்கவே முடியாது அப்படின்னா பிரச்சனை எப்படிப்பா சால் பிரச்சனையை சால்வ் பண்ணிவிடுவார் போல் இருக்கு வந்து உடனே வந்து இந்த ஜபம் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு எல்லாம் வரும் கொஞ்சம் நாள் ஆகும் உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா நேத்து ராத்திரி சொல்லணும் என்னப்பா நேத்து ராத்திரி கனவெல்லாம் வந்துதான் எனக்கு ஒரு கனவு வந்தது நான் கொஞ்சம் கதை விடணும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே மறத்துக்கிறத பார்த்து நீங்க உட்கார்ந்து அது இருக்கிறத வந்து சொன்ன மன திருப்தி அதாவது ஒண்ணு இல்லையா அப்படின்னா அவ்வளவுதான் இது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை ஏன்னா எல்லாேருக்கும் வந்து அதோடு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஜீர்ணிக்க முடியல நான் எத்தனையோ வருஷம் ஆகும் என்னெல்லாமோ பண்ணணும்னு எதிர்பார்த்துட்ருக்குற போது ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீ பண்ணணும்னு நினைக்கிறத விட்டுடு அதைத்தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தூக்கி வாரி தான் போகணும் இந்த அவனுக்கு கர்மகாண்டிக்கு ஏதாவது ஒன்று ப்ரோக்ராம் போட்டுகிட்டே இருக்கணும் இப்போ வந்து நம்மளாம் வந்து எதாவது ப்ரோக்ராம் போட்டால் தான் வண்டி ஓடும் பிரம்ம பிரம்ம ஜத்துக்கு கூட ப்ரோக் போடணும் அதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வரிசையா போட்டுக்கிட்டே பண்ணணும் முதல்ல எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஒரு ஐம்பது விட்டு இடுங்க சரியா அது சாதாரணமாவது சரியா இடும் எல்லா ரிலீஃபும் மனசுலதான் இருக்கு பிரம்மன்ல ஒண்ணும் சேஞ்ச் ஆகுறது நம்ம அதுன்னு புரிஞ்சுட்டு நமக்கு என்ன சஞ்சலம் கூட இருக்கு கம்மியா இருக்கு குறையிறது கூடுறது இதுதான் நடந்துட்டுருக்கே தவிர இதை சரி பண்ணுறதுக்கு தான் எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க வேதாந்தத்துக்கு வந்து அந்த புத்தி போக மாட்டேங்குது இன்னும் மனசு பொய் பொய்ன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் எப்பா அப்படின்னா சொல்லுவீங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப சுலபந்தான் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லி வண்ணம் செயல் அதனால் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் சாமி மனசு பொய்னு ஆனால் அது படுத்துகிற பாடம் உங்களுக்கு தெரியுமா அப்போ என்னென்னா மனசு பொய்யின்னு சொன்னதுக்கு அப்புறமும் மனசை மெய்யின்னு நினச்சிட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் மனசை பொய்யின்னு உபதேசம் பண்ணதுக்கு பிறகும் கூட மனசை மெய்யின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் நான் பேசினேன்னா அது சரி வருமா சரி கம்யூனிகேஷன் கேப் எழுந்திருக்கு பெருசா அது புரியலன்னு சொன்னால் இவருக்கும் கம்யூனிகேஷன் கேப் எனக்கும் நான் உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிற போது நீங்கள் திரும்ப திரும்ப அதே சொன்னால் நான் வந்து அப்போது நானாவது பயிற்ச விடணும் இல்லை விடாமல் இல்லை இல்லைன்னு உங்களை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கும் தகராறுன்னு அர்த்தம் கஷ்டம் தான் அது அப்போ என்னன்னா ஒரு மலையை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சுற்றினு வாங்கணும் அவங்கள கிடைச்சுன்னு சொல்லிட்டு போகணும் அவர் இந்த பக்கம் சுத்தம் பண்ணணும் நம்ம இந்த பக்கம் போயிடணும் பரிநிஷ்டித வஸ்து பிரதிபாதனம் நகிசம் பதி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சித்த வஸ்துவை வந்து சாஸ்திரம் சொல்லாது சித்த வஸ்துவை பற்றி சொல்லவே சொல்ல நமக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன் நம்மக்கிட்டே எத்தனையோ சமாதாரம் வந்து இப்போ கண்ணாடியை போட்டுட்டே எங்கே கண்ணாடி கண்ணாடின்னு தேடினேன்னு வச்சுக்கோங்களேன் தேடுறேன் ரொம்ப நேரம் தேடுறேன் நீங்கள் எல்லாரும் சிரிக்கிறீங்க வேடிக்கை பார்க்குறீங்க நான் வந்து கண்ணாடியை கண்ணு கண்ணாடியை போட்டுருக்கேன் போட்டுக்கிட்டே தேடுறேன் என்ன என்ன சுவாமி தேடுறீங்கன்னா கண்ணாடி தான் தேடல அப்படி பார்த்துட்டு உடனே சொல்கிறேன் போட்டுருக்கீங்களே ஓஹோ ஆமாம் கண்ணாடி தானே போட்டுருக்கேன் மறந்து வச்சு இதே கதை தான் இதே கதை தான் போட்டுருக்கிற கண்ணாடியவே ஏதோ மறந்து போய் ரெண்டே வேலை தான் ஒன்று மறந்தது அப்புறம் இப்போ சொன்ன உடனே என்னாச்சும் நினைச்சேன் அவ்வளோதான் மத்த ஸ்மிருதிர் ஞானம் அப்போஹ நஞ்சா இது மாதிரி அது அவ்வளோதான் ஆனால் அதுக்கு வந்து சொன்ன உடனே கண்ணாடி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அது என்ன திரும்ப வரவே இல்லையே அதனால் பிராப்தசிய பிராப்திங்கிறாங்க வேதாந்தத்தில் அடைந்ததையே அடைவதுன்னு தான் ஆனா இது நடக்காதுன்னு அவங்க சொல்றாங்க நடக்காதுன்னு சொல்றாங்க பாப்போம் நிறைய வேக்கியம் இருக்குது பரினிஷ்டித வஸ்து பிரதிபாதனம் நகி சம்பவத்தி சித்த வஸ்துவை சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது நடக்கவே நடக்காது சாத்திய விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்கும் பிரத்ய்சாதி விஷயத்துவா பரிநிஷ்டித வஸ்துனாக அதுக்கு ஹேத்து சொல்றாங்க பரினிஷ்டித வஸ்துனஹா சித்த வஸ்துனஹா பிரத்யாதி விஷயத்துவாத் பிரத்யக்ஷமாகவே அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாமே அதனால சித்த வஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எண்ணத்துக்கு அது மாத்தமில்ல தத் பிரதிபாதனேச்சேயோபாதே ரஹித்தே புருஷார்த்த அபாவாதி இதில் என்ன புருஷார்த்தம் இருக்குது என்ன பிரயோஜனம் இருக்கு இதுதான் வந்து இது வந்து காளிவனார் கிருஷ்ணாருனா ஓஹோ அப்படின்னா இதில் என்ன பிரயோஜனம் இதுவாது ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஞானந்தான் இது ஒருத்தர் வந்து ஒரு குழந்தை கேட்குறது இது என்ன சுவாமி இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு ஆனால் இது வந்து தான்ப்பா காளிங்கனர் தினகிருஷ்ணர் இது ரிஷபாரூடர்னு நான் சொன்னேன் என்ன பிரயோஜனம்னு கேட்டால் என்ன சொல்கிறது இதை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டால் என்ன பிரயோஜனம் ஏன் பிரயோஜனம் சரி என்ன இதை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டால் இதை தெரிஞ்சுக்கிறது தான்ப்பா பிரயோஜனம் தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு பிரயோஜனம் இருக்குது இது வரைக்கும் உனக்கு இது என்னென்னு தெரியல நான் இப்போ அது என்னென்னு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அதுதான் அது இல்லைங்கிறாங்க ஹேய உபாதேய ரஹிதே ஹேய உபாதேயம்னா என்ன ஹேயம்னா விடுறது சாஸ்திரத்தில் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கு தர்மான்ன பிரமதி தவ்யம் குஷலான்ன பிரமதி தவ்யம் பூத்தியை ந பிரமதி தவியம் அதெல்லாம் ஹேயம்னா என்ன விட மாம்சம் சாப்பிடாது கல் குடிக்காது இப்படிலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஹேயம் உபாதேயம்னா என்ன நீ வந்து காலையில் பகவானை பூஜை பண்ணு தியானம் பண்ணு சத்குணங்களை அபிவிருத்தி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுல உபாதேயம் ஹேயம் உபாதேயம் ஹேயங்கிறது நிஷேதம் உபாதேய்கிறது விதி உபாதேயம் விதி ஹேயம் வந்து நிஷேதம் இந்த விதி நிஷேதம் இல்லைன்னு சொன்னால் புருஷார்த்தமே இல்லைன்னு புருஷார்த்தம்னா வாழ்க்கையில் லட்சியமே இல்லை பிரயோஜனமே கிடையாது சாஸ்திரத்தை படித்து ஒன்றுமே செய்யலைனா சாஸ்திரம் படித்தா என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் எதை விடணும்னு நான் தெரிஞ்சுக்கணும் எதை செய்யணும்னு நான் தெரிஞ்சுக்கணும் விடுறதை பற்றியோ எதையோ செய்யணுங்கிறத பற்றியோ நான் சாஸ்திரத்தை படித்தா எனக்கு என்ன பிரயோஜனம் இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டால் எதை படித்தாலும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு தெரியுது எந்த புஸ்தகத்தை படித்தாலும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து மனசை நல்லா வச்சுக்கு இருபத்தஞ்சு வருஷமா வர்றார் உபன்யாசத்துக்கு மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீ முதல்ல இங்க வர்றதை விட்டுடும் வரிசை நல்லா வச்சுக்கிறது என்ன விட்டுடும் சொல்லணும் ஏதோ ஒன்று சொல்லணும் அவரு அதாவது இதை செய்யாதே சொல்லணும் நிறைய பேருக்குதான் நம்ம ரொம்ப நேரம் கழிச்சு ஒன்றும் இல்லை நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க அப்படின்னா இது என்ன உபதேசம் இதுக்கு இதுக்கு நீங்களாக வேணும் இது எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கணும்னு கேட்டு உங்கள்ட்ட வந்தா நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை அப்படி இருக்கிறது எனக்கு அதுதான் திருப்தி இல்லையே நான் எப்படி இருக்கேனோ அப்படி இருக்கிறதோ எனக்கு திருப்தி இல்லை நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்லி கொடுங்க இதை வேண்டான்னு சொல்லுங்க இதை செய்யு சொல்லுங்கள் நான் அதை செய்கிறேன் வேண்டான்னு சொல்கிறத விட்டுடுறேன் என்னமோ சொல்கிறத கேட்ட மாதிரி சும்மா கேட்குறதோட சரி அதுக்கப்புறம் இங்கே செய்ய போகிறேன் எவ்வளோ தரம் கேட்டாலும் நம்ம விடணும்னு சொன்னதை விடவா போகிறோம் செய்யணும்னு சொன்னதை செய்யவாக போகிறோம் ஆனாலும் நமக்கு அதை கேட்கணும் அடிக்கடி கேட்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் அப்படி அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படி ஏதாவது விட்டு எனத்தையா செஞ்சாத்தான் நமக்கு ஏதோ செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் புருஷார்த்தம் இருக்கும் இல்லாட்டி என்னென்னா இது இது இப்படி தான் இருக்குது அப்படியே தெரிஞ்சுக்கோன்னா ஒன்றும் அதில் என்னமோ செஞ்ச மாதிரி இல்லை ஒன்றும் செஞ்ச மாதிரி அதனால் புருஷார்த்த அபாவம்னுட்டான் கர்மகாண்டி வந்து இது இதுதான் இது இது பேர் தான் வியாதின்னு பேர் இது நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டால் இது ரொம்ப வருஷமாக இப்படியே பழகி போனதுனால அது வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது டூஸ் அண்ட் டோண்ட்ஸ் சொல்லணும் இப்போ இந்த கிளாஸில் மாத்தம் தான் இப்படி இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் சரிங்க இதை செய்யமே அதை செய்யாதீங்கமே இந்த கிளாஸோட சரி அதுக்கப்புறம் கேட்குறதுக்கெல்லாம் இதான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தேவை கேள்வி கேட்டீங்கன்னா அப்படியா நீங்கள் எந்த பிரம்ம ஜானாவளி மாலா இருக்கு பாருங்க அதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க அப்படி சொல்லணும் அப்புறம் வந்து நான் விஷ்ணு சாசனம் அதை விட்டுடுவோம் விட்டுடுவோம் எப்படியாவது சொல்லுவோம் ஓ அப்படியா இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் விஷ்ணு சாசனத்தை விட்டுட்டு நான் இங்கே வந்து பிரம்ம ஜியானாவளி மாலா பண்றேன் நல்லா இருக்கு அப்படின்னு ஓ அதான் புருஷா என்ன சொல்றது ஏதாவது இந்த எந்த துறைக்கு வந்தாலும் சரி அதுக்கப்புறமும் என்னவோ பண்ணணும் போல இருக்கே பண்ணணும் போல இருக்கணும்னா என்ன பண்றது அந்த குரு தான் பாவம் என்ன பண்றது பிரத்ய்சாதி விஷயத்துவா பரிஷ்டித வஸ்தூனாக தற்பிரதிபாதனே ச அப்படி பிரதிபாதனம் பண்றதுனால ஹேய உபாதேய ரஹிதே தத் பிரதிபாதனைன்னு படிக்கணும் ஹேய உபாதேய ரஹிதே தத் பிரதிபாதனை தத்து தான் என்ன தத் பிரம்ம பிரதிபாதனை தச்சப்தம் வந்து பிரம்மத்தை குறிக்கிறது அந்த பிரம்மனை பிரதிபாதனம் பண்ணும் பொழுது புருஷார்த்த அபாவா ஒரு புருஷார்த்தமும் இல்லையே அதாவது ஏதாவது நம்ம என்ன சொல்ல போறோம்னு கேட்டால் அதை தெரிஞ்சுட்டாலே உனக்கு சம்சாரம் நீங்கிடும்னு சொல்கிறோம் துக்கம் நீங்கிடும்னு சொல்கிறோம் அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியல நீ வந்து உன்னை வந்து பரிபூர்ணமான பிரம்மன்னு தெரிந்து கொண்டாயே ஆனால் முதல்ல உனக்கு அந்த அபூர்ணத்துவம் போயிடும் அபூர்ணத்துவம் போனாலே உனக்கு சம்சாரம் நிவர்த்திதானேப்பா அப்படின்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு புண்ணியமான ஈஸ்வரானுகிரேவ பும்சாம் அத்வைத வாசனா ஈஸ்வருடைய அனுகிரம் இருந்தால் தான் இந்த அத்வைகித ஞானமே புரியும்ட்டார் சங்கராஜர் இல்லை திரிபாதனே சேயோ பாதே ரஹிதே புருஷார்த்த அபாவாத் புருஷாத் என்னது புருஷா அபவாத் பரினித்தி சம்பவத்த இது ஒரு ஹேத்து பிரத்ஷாதி விஷயத்த ஒரு ஹேத்து அப்புறம் புருஷா இன்னொரு ஹேத்து ரெண்டு ஹேத்து சொல்ற அதாவது ஷாஸ்தம் பரினித்தோ சாஸ்திரம் பண்ணலை ஏன்னா புருஷார்த்தம் கிடையாது அது பிரத்ய்சாதி விஷயமாக இருக்கிற போது கிடையாது அத்தை அத்தை அது கர்மகாண்டத்துலேருந்தே அவங்க ஒரு திருஷ்டாந்தத்தை ோம் மாவ क्रिया, तत्साधन, மேவ்வா இ அபிதாயித்தயித்த வேதவாக்கியான விதிசம் இதெல்லாம் படிக்கிற போது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் மண்டனமேஸ்வரருக்கும் சங்கராச்சாரியாருக்கும் என்ன வாதம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் மண்டனமிஸ்ரோடைய குரூப்பு இவங்க தான் இதெல்லாம் இப்படி சொல்கிறாங்க அது கிடையாதுன்னு நிர்ணயம் பண்ணுறதுக்கு தான் சங்கராச்சாரியை வாதம் பண்ண வேண்டியிருந்தது இதெல்லாம் அப்படியே மண்டனமிஸ்ர சங்கராச்சாரிய சம்பாதத்தோடு இன்னொரு இது அந்த புஸ்தத்தை படித்து பார்த்திங்கன்னாலும் அந்த சங்கரவிஜயத்தை படித்து பார்த்தாலும் அதில் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்களும் இதுவும் ஒன்றா தான் இருக்கும் வேறு வேறு கிடையாது அப்போ வேதத்துலேருந்து ஒரு கொட்டேஷன் இதை நான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்ல போகிறதில்லை வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது அவன் அழுதான் அப்படின் இருக்கு சோ ரோதி சஹா அரோதித் அப்படின்னு இருக்குது அப்போ வந்து அவன் அழுதான்னு சொல்கிறத வந்து என்ன எது எதுன்னு கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறான் அவங்களுக்கு பூர்வமீமாம் சாலை அதுக்கு அதை வந்து அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பண்ணுறது அப்படின்னு விசாரம் பண் அந்த விசாரம் பண்ண வேண்டியிருக்கு அத்தகாயே அதாவது புரு ஒன்று புருஷார்த்தத்தை சொன்னதாக இருக்கணும் இல்லாட்டி சாத்தியமாக இருக்கணும் சாத்திய விஷயமாக இருக்கணும் அப்ரத்தியக்ஷமாக இருக்கணும் அப்ரத்தியம் சாஸ்திரம் சொல்லணும்னா அது பிரத்யக்ஷாதி விஷயங்களால் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடாததாக இருக்கணும் அது சாத்திய விஷயமாகவும் இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் அவங்க போடுறாங்க சாஸ்திரத்துக்கு எப்போவுமே அது சொல்கிற விஷயமானது பிரத்யத்தினால் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது நம்ம இப்போவே தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது சுருக்கமாக சொன்னால் இப்போவே தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அது வந்து நம்ம இப்போவே தெரிஞ்சக்கூடியதாக இருக்கக்கூடாது பின்னாடி அது ஒரு காலத்தில் தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்கணும் சொர்க்கலோகம் அப்புறம் வந்து அடுத்தது என்னென்னு கேட்டால் அதனால் நமக்கு பிரயோஜனம் கிடைச்ச ஒரு ஃபீலிங் இருக்கணும் உணர்ச்சி இருக்கணும் ஆக புருஷார்த்தமும் பிரத்யாதி பிரமாணங்களால தெரிஞ்சு கொள்ளக்கூடாததாகவும் இருக்கணும் அது சாத்தியமாக இருக்கணும் அதனால அது மாத்திரம் இல்லை அது நமக்கு பிரயோஜனம் உடையதாக இருக்கணும் இதெல்லாம் இந்த கண்டிஷன் வேதாந்தத்துல இல்லைங்கிறாங்க பூர்வபட்சிகள் நாம இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கணும் அதற்கு அவங்க சொல்றது என்னென்னா அவங்களுடைய பாஷையில பேசுறாங்க அரோதித்துங்கிற வார்த்தையெல்லாம் என்ன பண்றோம் அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு நம்ம அர்த்தம் பண்றோம்ப்பா அனர்த்தக்கியம் மாபூத் இத்தி நம்ம என்ன சொல்றோம் அதுக்காக ஒரு சூத்திரம் பண்ணப்பட்டது விதினா தூக்க வாக்கிய எந்த வாக்கியமா இருந்தாலும் அத வந்து ஸ்தோத்ரம் பண்ணணும் இந்த கர்மாவை பண்ணினா அதனால அவனுக்கு கஷ்டம் இன்னொருத்தனுக்கு அந்த கஷ்டம் வந்தது அவன் அழுதான் அப்படி இருத்தியாக சொல்லணும் இந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்லணும் வேதத்துல இதுதான் ருத்ர சப்தத்துக்கு அர்த்தம் சோரோதீத் எத ரோதீத் தத் ருத்ரஸ் ருத்ரத்துவம் அப்படின்னு காட்டகம்னு ஒரு போர்ஷன்ல வருது மந்திரங்கள்ல நான் பிறகு சொல்றேன் இல்ல அத்த ஏவ சோ ரோதிவ மாதீனாம் ஆனர்த்தக்கியம் மாதி ஸ்தாவகத்துவன உக்தம் அது ஸ்துதிபரமாக அர்த்தம் பண்ணப்பட்டதுங்கிறார் அவங்க பூர்வமீமாசா பாஷை இது புரியலன்னா ஒற்றுரு போகும் பூர்வமீமாசா என்ன பண்றாங்கன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு வாக்கியத்துக்கு கூட அர்த்தம் சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு ரூலை வச்சுக்கொண்டு அதுக்கு அர்த்தம் சொல்கிறோம் அதை நாங்கள் வேஸ்ட்டாக போகணுன்னு விடலை ஆனர்த்தக்கியம் மாபூத் அதுக்கு ஆனர்த்தக்கியம் பிரயோஜனம் இல்லை அந்த வாக்கியம் பிரமாணம் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அதுக்குன்னு ஒரு சூத்திரம் பண்ணி அதை எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஆகையினால் இஷையத்துவாங்கிற மந்திரத்தை எல்லாம் பார்த்தேன்னா அப்புறம் ஒரு மந்திரத்தில் இது வந்து மரத்தில் இருக்கிற கட்டையை வெட்டுறதுக்கு ஒரு மந்திரம் விஷயத்வா இத்தி சின்னத்தி ஒரு மந்திரம் அது வந்து என்ன பண்ணுறோம் கிரியா தத் சாதன அபிதாயித்வேன கர்ம சமவாயித்துவம் முக்தம் சில மந்திரங்கள்லாம் இருக்குது அதுக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குது சில மந்திரங்கள்லாம் அந்த மந்திரத்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம் கிரியையோட சேர்க்கிறோம் ஒன்றும் ஸ்துதிபரமாக சொல்கிறோம் இல்லாட்டி கிரியையோட சேர்க்கிறோம் இது வரைக்கும் சொன்ன விஷயத்துக்கு போர்மாம் செய்யலிருந்தே சில உதாரணங்கள் காட்டப்படுகின்றன அதை போட்டுக்கணும்படி அத்த ஏவங்கிறதுலேருந்து என்ன பண்ணிக்கணும்னு கேட்டால் அத்த ஏவங்கிற வார்த்தையிலிருந்து இதுவரையிலும் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு பூர்வமீமாசா சாஸ்திரத்திலிருந்தே சில மேற்கோள்கள் காட்டப்படுகின்றன போட்டுக்கணும் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு நொச்சிதப்பி வேத வாக்கியான விதி சம்ஸ்பரிச மந்தரேன அர்த்தவத்தா திருஷ்டா உபப்பன்னாவது வேத வாக்கியத்துக்கு இடத்துல கூட விதியோட சம்பந்தம் இல்லாமல் பிரயோஜனத்தை பார்த்ததும் இல்லை அது யுக்திக்கும் பொருத்தும் இல்லைங்கிற ந திருஷ்டா உப பன்னாவா இப்படி அண்மையும் பண்ணிக்கணும் வேத வாக்கியான விதி சம்ஸ்பர்ஷம் அந்தரேன கொச்சிதபி அர்த்தவத்தா ந திருஷ்டா ந உபன்னா ந திருஷ்டானா என்ன அப்படியே நீங்கள் இருக்குங்கிற மாதிரி சொன்னாலும் அது யுக்திக்கு விருத்தம் திருஷ்டா அனுபப்பண்ணா அடுத்தது இந்த வார்த்தை இந்த போர்ஷனில் என்ன புரியலன்னு பார்த்துங்கோ புரிஞ்சிருக்குன்னு பார்த்துங்கோ பூர்ணமி மாம்சா ரூல் படி அப்படி அர்த்தம் பண்ணுவோம் எந்த மந்திரத்தையும் ஒன்று கிரியாபரமாக சொல்லுவோம் இல்லாட்டி ஸ்துதிபரமாக சொல்லுவோம் ஏதாவது இது ஒரு குரூப்பு இது பேர் பாட்ட மதம்னு பேர் இந்த கர்மகாண்டிகள் ரெண்டு குரூப் இருக்குது பாட்டமதம் பிராபாகர மதம் இந்த பாட்ட மதம்ங்கிறது தான் குமாரலபட்டர் அதனால் அது குமாரலபட்டரோட பரம்பரையில் வரதுனால அவங்க வந்து பாட்ட மதம்னு சொல்லுவோம் குமாரலபட்டரோட சிஷ்யர் மண்டல மிஸ்வர் இவங்களுக்குலாம் இன்னொரு குரூப் பின்னாடி வந்தவங்களுக்கு ஒரு குரூப் இருக்காங்க அவர் பேர் பிராபாகரன் அவங்களாம் பிரபாகரர் பிரபாகரருடைய மதத்துக்கு பிராபாகர மதம்னு இவர் கர்மோபாசனை சமுச்சயவாதி யாரு இந்த பிரபா பிராபாகரர் கர்மத்தையும் உபாசனையும் சமுச்சையும் பண்ணுறவர் சேத்துச்சு பண்ணணும்னு சொல்கிறவர் ஆனால் வந்து குமாரில பட்டுறவங்கலாம் வந்து கேவல கர்மகாண்டிகள் உபாசனை பற்றி பேசுகிறதே கிடையாது எல்லாம் வந்து ஹோமங்களை பண்ண வேண்டிய யஜ்யங்களை பண்ண வேண்டியதான் சொல்கிறதே தவிர அவங்க வந்து உபாசனைக்கு பிராதானியமே கிடையாது பாட்ட மதத்தில் வந்து உபாசனையும் சேர்த்து பண்ணணும்னு ஒரு குரு இப்போ நம்ம பேசுறது முதல்ல பாட்ட ஷய விதே அடுத்த படிச்ச अथ न न स्ववाक्यगत कर्मपरत्वं इति प्राप्ते उच्यते கமபோகம்ச்சாரம்மோகம் கமபோதம் பூர்வீம் அபிப்பிராய பூவபட்சிகளுடைய அபிப்பா தான் இப்போ கடைசியா பார்த்ததுல நரினி வந்து இப்ப இங்க இந்த பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்ற இது வந்து புத்தகம் இது புத்தகம் இது பிரம்மசூத்திர புத்தகம் அப்படின்னு சொன்னா இதுல என்ன விதி இருக்கு விதி கிடையாது விதினா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒண்ணு ஏதாவது வந்து இப்ப திருவண்ணாமலை என்ற ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது திருவண்ணாமலை என்ற ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறதுன்னு சொன்னா சரி இருக்கிறதுங்கிறதுல என்ன பிரயோஜனம் நீ அந்த கஷேத்திரத்துக்கு போய் உன்னை நீ சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா அது விதி அதில் பரிபூர்ணம் பிரம்ம பிரம்மம் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுனால சரி அந்த பிரம்மம் இருக்கிறது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பிரம்மம் இருக்கிறது நீ அந்த பிரம்மமாக இருக்கிறார் சரி நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன் என்ன பண்றதுன்னு கேட்டார் என்ன பண்றதுன்னு கேட்டாலே தகராறு ஆரம்பிச்சோம் இங்கே வந்து என்ன திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டுருக்கோம் ஒன்றும் பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம்ங்கிறத இங்கே சொல்ல போகிறோம் ஆனால் பூர்வபக்ஷியோட கேள்வி என்னென்னா அப்படி அப்படி ஒன்று சொல்கிறதுனால விதி வராது விதி இல்லாமல் நீ எந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது நான் ஒரு கண்டிஷன் ஞான் நீ ஏதாவது வேதத்துக்கு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறேன்னா வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன்னா விதியோடு தான் நீ அர்த்தம் சொல்லணும் விதி இல்லாமல் சும்மா மொட்டையாக பிரம்மம் இருக்கிறதுன்னு சொன்னே நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க பரினிஷ்டித்தே வஸ்துஸ்வரூப்பே விதி ந சம்பவத்தி சித்த வஸ்துவாகிய பிரம்மனிடத்தில் விதியானது சம்பவிக்காது ஏன் அப்படின்னா கிரியா விஷயத்துவா விதே விதி வந்து கிரியை விஷயமாக கொண்டது ஏன்னா இருக்கிற விஷயத்தில் வந்து இப்போ நாம் எல்லாரும் ஆசிரமத்தில் கிளாஸ் ரூமில் இருக்கிறோம் அப்படின்னா சரி இருக்கிறோம்னா என்னென்னா இருக்கிறோம் அவ்வளோதான் அந்த கிளாஸ் ரூமுக்கு போகணும்னு அப்ப இதுல கிரிய கிடாது ஆக எது சித்த வஸ்துவோ சித்த வஸ்தூல கிரியிலே ஒத்துக்கிறான் கிரியா விஷயத்துவாத் விதேகே விதியானது கிரியையை விஷயமாக உடையதால் கிரியையை விஷயமாக உடையதால் சித்த வஸ்துவில் விதியானது சம்பவிக்காது ஏன்னா அதுல கிரியை இல்லை சித்த வஸ்தில கிரியை கிடையாது சாத்திய வஸ்துல தான் கிரியை சாத்தியம் சேத் கர்த்தவியம் சித்தம் சேத் ஞாத்தவியம்னு ஒரு இடத்துல சொல்கிறார் சங்கராச்சாரியர் கட்டோபரிஷத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார் பரம் சேத் ஞாத்தவியம் அபரம் சேத் பிராப்தவியம்ங்கிறார் அப்பறமாக இருக்குமானால் அது அடையப்பட வேண்டியது பரமாக இருக்குமானால் அது அறியப்பட வேண்டியது அதையே இன்னொரு பாஷையில் சொன்னால் சாத்தியமாக இருந்தால் ஏதேனும் ஒன்றை செய்து சாத்தியத்தை அடைய வேண்டும் சித்தமாக இருந்தால் அறிந்து கொள்ள வேண்டும்ன்னு சொல்கிறோம் அதனால் இங்கே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா விதி ந சம்பவத்தை ஒத்துக்கிறாங்க விதி ந சம்பவத்தி ஆக கிரியா விஷயத்துவாத் ஆகையினால தஸ்மாத் கர்ம அப்பேஷ கர்த்து தேவதாதி பிரகாசன கிரியாவிதி சேஷத்வம் வேதாந்தானாம் இது ரொம்ப முக்கியம் எனவே கிரியையை சொல்லாட்டால் கூட கிரியையை சொல்லாட்டால் கூட கர்மத்துக்கு கர்மத்தை சார்ந்திருக்க கூடிய கர்த்தா தேவதைகளை எல்லாம் சொல்றதுன்னு அர்த்தம் வந்து கிரியையே விஷயமுடையதாக சொல்ல விதியை சொல்ல முடியாது ஆனால் சித்தவஸ்துவை பத்தி பேசுறது சாஸ்திரம் ஆனால் சித்தவஸ்துவை எப்படி பேசுறதுன்னு கேட்டால் கர்த்தாவையும் தேவதா ஸ்துதிபரமாகவும் சொல்றது அதில் கிரியா விதி சேஷமாக எடுத்துக்கணும் இப்போ இதை ஒத்துக்கிறாங்க நல்லா கவனிக்கணும் சித்த வஸ்துங்கிறத ஒத்துக்கிறாங்க யாரு சித்த வஸ்துன்னு ஒத்துக்கிறோம் ஆனால் சித்த வஸ்துனாலும் அதில் கிரியையை சொல்லலை கிரியையை சொல்லாட்டாலும் அதுக்கு எப்படியாவது ஒரு அர்த்தம் பண்ணணும் அது கர்த்திருவதா ஸ்வரூப பிரகாசனம்னு அர்த்தம் பண்ணி கிரியாவிதி சேஷமாக எடுத்துக்கிறோம் அதான் இது வந்து சித்த இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரம்மனை இந்த மாதிரி சொல்ல அந்த போர்ஷன் வேதாந்தான்கிற பிரம்ம்கிற வார்த்தையை எடுத்துக்க மாட்டேங்க நான் பாரணும் நல்லா கவனிச்சா தெரியணும் வேதாந்தங்கள் எல்லாம் கர்த்தாவை பற்றியும் கர்த்தாவை பற்றியும் தேவதைகளை பற்றியும் தான் பேசின்னு இருக்கானே தவிர பிரம்மனை பேசுறதுங்கிற வார்த்தையை மறந்து கூட சொல்லல் கிடையாது அதில் சித்த வஸ்துன்னே கூட கர்த்தாவை சொல்றது கர்த்தா சித்தம் தானே சொல்றது தேவதைகளை சொல்வது அது இருக்கு கிரியைக்காக சொல்றது கர்த்தாவை கிரியக்காக சொல்றது தேவதைகளை கிரியைக்காக சொல்றது தஸ்மாத்து கர்ம அபேட்சித கர்த்தூபேவதி பிரகாசன கிரியா விதிசேஷத்துவம் வேதாந்தானாம் அப்படி நீங்க சொல்ல முடியாது பிரபாகரன் டாபிக் கிளீனாக வேறையாக இருக்குது அதுக்கு இதுக்கும் அஜகஜாந்திர வேதம் கண்ணுக்கு நன்றாக புலப்படுகிறது அப்படி இருக்கிற போது இதெல்லாம் நமக்கு வந்து வேதம் படித்து கர்மகாண்டம் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் இந்த போர்ஷன்லாம் நமக்கு பூர்ணமாக ரசிக்க முடியும் நீங்கள் அப்படி சொல்ல முடியாதப்பா வேதத்தை வந்து நீங்கள் இப்படி சொல்கிறதுக்கு கஷ்டம் அது வந்து பாரு நல்லாவே தெரியுது தனியாக இருக்குது இந்த போ துண்டாக இது அதை போய் நீ இழுத்து பிடிச்சி கர்மகாண்டத்தில் வந்து இழுத்து ஒட்ட வைக்கிறீங்க அதெல்லாம் நடக்காது அதனால் பிரகரணம் வேறையாக இருக்கிறபோது நீ அதை சேர்க்கறது பொருந்தாது அப்படின்னு சொல்லி அடுத்தது இதுதான் பிரபாகர மதம் அத பிரகரணாந்தர பயாத் ஏத்தது நான் அபியுபகமிய பிரகார பிரகரணாந்தர பயாத் நீ வந்து ரொம்ப ப்ரௌடமாக அடித்து ஒரே கற்று கத்தி இல்லை அதோடு தான் சேர்த்துக்கணுன்னு சொன்னாலும் இது டாபிக் நல்லா வித்தியாசமாக தெரியுது எல்லாத்துலேயுமே தனியாக ஆரம்பிக்கிறது சதேவ சுவாமி இதை மந்திரி ஆசித்துன்னு ஆரம்பிக்கிறது ஏனேஷிதம் பத்தின்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே தனியாக ஆரம்பிக்கிறதுப்பா அப்படி தனியாக பிரக்கரணம் ஆரம்பிக்கிற போது அதை நீ வந்து ஒரு கிரியா விசேஷமாக கிரியா விதிசேஷமாக கொண்டு வந்தேன்னா அது எப்படி சரி வரணும்னு நினச்சா கூட போயிட்டு அந்த கிரியைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒத்துனம் இது அடுத்த குரூப் இத்தனை ஒரு குரூப் என்ன பேசிட்டு வந்து எப்படியாவது பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்படியாவது சுத்தி வளைச்சு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும் நீங்கள் சொல்கிறீங்க சித்த வஸ்துன்னு சொல்கிறீங்க நானும் சித்த வஸ்துவை ஒத்துக்கிறேன் ஆனால் சித்த வஸ்துவில் கிரியை எப்படியாவது சேர்க்கணும் எப்படியாவது சேர்க்கணும்னா நாங்கள் சொல்கிற முறையில் சேர்த்துடணும் இல்லாட்டி அது பிரயோஜனமே ஹேயோபாதேய ரஹிதே தத் பிரதிபாதனே புருஷார்த்த ரொம்ப முக்கியம் ஹேயோபாதேய ரஹிதே தத் புருஷார்த்த அபாவா பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் நீங்க வந்து ஒருவேளை இந்த பிரகரணம் வேறையா இருக்கிற பயத்தினால இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா கூட சொன்னா ததாபி அப்படி இருந்த போதிலும் ஸ்வாக்கியகத உபாசனாதி கர்ம பரத்வம் அந்த உபாசனை முதலான கர்மமாக அது இருக்கிறது தனியாக சகுண பிரம்ம உபாசனா டாபிக் ஆகையினால பிரம்மன் இருக்கு அதை நீ உபாசனை பண்ணணும் இது இதுதான் இது ஒரு முக்கியமான கூட்டம் பிரம்மம் இருக்கு இது வந்து சித்த வஸ்து தானே சித்த வஸ்து ஆனா அந்த பிரம்மனை நீ வந்து தியானம் பண்ணணும் பிரம்மனை தியானம் பண்ணிட்டு இருக்கணும் தியானம் பண்ணா என்ன ஆகணும் நீ பிரம்மன் ஆவே எத் பாவயத்தி தத் பவத் அந்த மாதிரி அதை ஒத்துக்க மாட்டோம் சங்கராச்சாரியர் வந்து பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிக்கு கொடுக்கற வியாக்கியான பார்க்கணும் பிரம்மாரார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாத்ரவ் பிரம்மணாபுதம்ங்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும்பொழுது சால கிராமத்தில் விஷ்ணுவை பார்க்குற மாதிரி பாவனை இல்லைப்பா இங்கே இருக்கிறதையே பார்க்குறோம் அப்படின்னு விட்டார் சால கிராமத்தில் அது சால வெறும் கல் தானே சால கிராமத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சால கிராமத்தில் மகாவிஷ்ணுவை தியாயாமின்னு சொல்கிறோம் அது வந்து கல் அது வந்து விஷ்ணுங்கிறது பாவனை அது மாதிரி வந்து கர்மத்தை வந்து ஞானி வந்து பிரம்மனாக பாவிக்கிறான் இங்கே பாவனை கிடையாது ஞானம்ங்கிற கிடையாது அர்ப்பணம் பிரம்மை அவிஹி பிரம்மை அக்னிகி பிரம்மை ஹோதா பிரம்மை பலம் பிரம்மை சர்வம் பிரம்மை ஆ பிரம்மனில் அத்தியஸ்தம்னு நம்ம புரிந்து கொண்டு கர்ம ஹோம கர்ம ஹோமக் கிரியா எல்லாம் பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டிருக்குன்னு புரிந்து கொண்டு பிரம்மன்தான் இருக்குன்னு புரிஞ்சுட்டு இருக்கான் இருக்கு அங்க ஞானம் அது அது பாவனை கிடையாது இங்க என்ன சொல்லப்படுறது தியானம் பண்ணணும்னு சொல்றது அப்படி இருந்த போதிலும் அப்படி இருந்த போதிலும் பிரகரணம் வேறாக இருக்கிறது என்கின்ற காரணத்தால் கிரியாவிதி சேஷமாக இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத போதிலும் இப்படி போடணும் கிரியாவிதி சேஷமாக இதனை ஏற்றுக்கொள்ளாத போதிலும் என்ன பண்ணணும்னு கேட்டா உபாசனாதி கர்மபரமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தஸ்மாத் எனவே ந பிரம்மணா சாஸ்திர யோனித்துவம் சாஸ்திரம் வந்து உபாசன இப்பவும் உபாசனை பண்றதுல தான் தாத்பரியம் ஒன்று கர்ம காண்டத்தோட விதிசேஷமா எடுத்துக்கிறதுல தாற்பயம் கன்குளூஷன் என்னன்னா எங்கள் சாஸ்திரம் பிரம்மனை சொல்லி தர்றது கிடையாது சாஸ்திரம் ஒன்று கிரியையை சொல்லி கொடுக்கறது இல்லாட்டி ஸ்துதி பண்ணுறது இல்லாட்டி உபாசனை பண்ண சொல்றது ஒன்று காகிக்க கிரியா பண்ண சொல்றது காகிக்க கிரியா போதக வாக்கியம் அதுவா வாச்சிக்க கிரியா போதக வாக்கியம் அதுவா மானசக் கிரியா போதக வாக்கியம் அது பிரம்ம பிரகாச பிரம்ம போதக வாக்கியம் நீ பிரம்மன்னு சொல்லித்தர்றது சாஸ்திரத்துக்கு நோக்கம் கிடையாது ஒரே நீ பிரம்மன்னு சொல்லி தரதுல சாஸ்திரத்துக்கு தாத்பரியமே கிடையாது சாஸ்திரம் அதுக்கு பிரமாணமே கிடையாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்றான் பூர்வபக்ஷி நம்ம என்ன சொல்றோம் தஸ்மாத்து பிரம்மணா சாஸ்திரயோனித்வம் இது பிராப்த்து தஸ்மாத்து நாஸ்திர பிரம்மணா ந சாஸ்திரயோனித்வம் பிரம்மமானது சாஸ்திர பிரமாணத்தினால் தெரிந்து கொள்ளப்படுவது அல்ல நம்ம என்ன சொல்கிறோம் பிரம்மன் இருக்கு நான் பிரம்மமாக இருக்கிறேன் நம்ம டாபிக்கே மெயின் டாபிக் அது நான் பிரம்மமாக இருக்கிறேனுங்கிறதுக்கு பிரமாணம் என்ன சாஸ்திரம் இப்ப என்ன நீ பிரம்மாய் இருக்கிறாய்கிறதுக்கு சாஸ்திரம் பிரமாணம் கிடையாது நீ இந்த கர்மாவை பண்ணுங்கிறதுக்கு தான் சாஸ்திரம் பிரமாணமே தவிர நீ பிரம்மாய் இருக்கேன்னு சொல்றதுக்கு சாஸ்திரம் பிரமாணம் கிடையாது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் இல்லை நான் பிரம்மனாக இருக்கேன்னு சொல்றதுக்கு தான் சாஸ்திரம் பிரமாணம் தத்துவ சமன்வயா எதுக்கு இப்படிலாம் மண்டையை உடச்சிக்கிறாங்கன்னு உங்களுக்குலாம் தோணும் இப்படியெல்லாம் சித்தாந்தம் பண்ணலைன்னா நிமிஷமாக தூக்கி எறிஞ்சிடுவான்னு அதனால தான் வந்து அவ்வளோ தூரம் பலமாக பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் போட்டு என்ன உற குத்தி உறக்குத்தி உறப்பிக்கும் உபாயம் குத்தி குத்தி உறப்பிக்கும் உபாயம் இப்படிலாம் பண்ணி பண்ணினாத்தான் யாருக்கு புரியுதோ இல்லையோ நமக்கு புரியும் அப்போதான் நம்ம நிம்மதியாக இருக்கணும் இல்லாட்டி நமக்கே சந்தேகம் நடுவில் வந்துடும் பெருசு பெருசாக வந்துடும் அதில் இப்படி எல்லாம் விசாரம் பண்ணிட்டு நாங்கள் வருவோம் இல்லவே இல்லைங்கிற ஒரேடி உச்சிய தத்துவ சமன்வயாத் தத்துவ சமன்வயாத் சரி தத்துவ சமன்வயாத்துன்னு சொன்னால் ஆனால் அப்படி இல்லை எப்பனே தூ இப்படி படிக்கணும் தத்து சமன்வயார் தூங்கிறதுக்கு அர்த்தமெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அடுத்த கிளாஸில் தூ தத்து சமன்வயார் தத்துங்கிறது பிரம்மை பிரம்மன்னா வேதாந்த வாக்கியானாம் சமன்வயாத் வேதாந்த வாக்கியத்தில் விடாமல் இடைவிடாமல் அதத்தாப்பாக சொல்லியிருக்கு தத்துவமசின்னு சொல்லியிருக்கு ததேவத்துவம் துவேவ தத்துன்னு சொல்லியிருக்கு அதில் பல இடங்களில் இதைத்தான் சொல்லியிருக்கப்ப பிரஜானம் பிரம்மா சொல்லியிருக்கு அயமாத்மா பிரம்மா சொல்லியிருக்கு நீ மறுக்க முடியாது இதை வந்து வெறும் ஸ்துதிபரமாகவோ கிரியாவிதிசேஷபரமாகவோ உபாசனாபரமாகவோ நீ சொல்லக்கூடாது ஆகையினால சித்த கேவல ஞாபகம் நது காரகம் ஞாபகம் காரகங்கிறது ரொம்ப முக்கியம் சோதகம் ஆர் ஜாபகம் நது சோதகம் ஞாபகம் சோதகம்னா என்ன நீ இதை செய்யுங்கிறதுல எனக்கு சாஸ்திரத்தில் இங்கே தாற்பயம் இல்லை இதை தெரிஞ்சுக்கோங்கிறதுல தாற்பயம் சாதாரணமாக என்ன சொல்லுவோம் ஞாபகம்னு சொன்னால் சாஸ்திரம் வந்து அப்போ விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறது ஞாபகம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த காண்டெக்ஸ்டில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஞாபகம் ஞாபகத்வாரா சோதகம் சோதகத்வாரா பிரயோஜனம்லாம் சொல்லலாம் இங்கே வந்து கேவல ஞாபகம் ஞாபகம்னா என்ன தெரிய வைக்கிறதோடு ஜம் எத்வாமிமிகமன்ச்சுப்பிசிமுகம் சர்வ்மல்லோக்கேத்திந்திரி சுவேந்திரிவிவர்ஜித்தசக் சர்வச்சை நம்ணபோச்சரந்தூத்தநரமே சூக்ஷ்மத்வாத்ததவிஸ்தம் சாந்திகே சதத்து எல்லாம் ஞாபகம் வரணும் பதிமூணா அத்தியாயம் கீதையில் கிருஷ்ணர் பிரம்மனுக்கு அழகா லக்ஷணங்கள்லாம் சொல்கிறார் அதனால் ரொம்ப அவி அவிபக்தஞ்ச பூதேஷு விபக்திதம் பூதபர்திருச்ச தக்ஞேயம் பிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு சஜ்ஞேயம் அதனாலதான் இதை சொல்லணும்னு நினச்சேன் அது அறியப்பட வேண்டியதுன்னே சொல்கிறார் அடுத்தவோபுல மேலும் வியாபம் இன்ட்ரட்ஷன் பண்ணியாச்சு ஓம் ஈஸ்வரோருமை மூர்த்தி வியோமே தட்சிணா மூர்த்தாஹரி ஓ